முதல் ஸ்லோகம் மங்கள ஸ்லோகம் படிக்கலாம் புஸ்தகத்தில் நம ஸ்ரீசங்கரானந்த குருபாதாம்புஜன்மணே சவிலாசமகாமோகிராசைகர்மணே சென்ற வகுப்பில் முகவரையாக நாம் சில கருத்துக்களை பார்த்தோம் அதில் சாத்திய நிச்சயம் சாதன நிச்சயம் அப்படின்னு பார்த்தோம் நாம் எந்த ஒரு விஷயத்துக்குமே லட்சியம் என்னன்னு பார்த்துட்டு நாம் இறங்குவோம் நம்மளுடைய வாழ்க்கையின் லட்சியம் பல லட்சியங்கள் இருக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பல லட்சியங்கள் இருக்கு மொத்தம் நம்ம புருஷார்த்தம் சொல்லி மனிதனுடைய லட்சியங்களை நான்காக பிரிக்கின்றது சாஸ்திரம் தர்மார்த்த காம மோட்சம் சொல்லி அறம் பொருள் இன்பம் வீடு இந்த அறம் பொருள் இன்பம் வீடு அதை சமஸ்கிருதத்தில் தர்மார்த்த காம மோட்சம் சொல்கிறோம் இந்த நாளை ரெண்டாக பிரிக்கிறோம் அவாந்தர புருஷார்த்தம் தற்காலிகமான லட்சியம் மாறுகின்ற லட்சியம் பரம புருஷார்த்தம் மாறாத லட்சியம் மேலான லட்சியம் நிலையான லட்சியம் இந்த தர்மம் அர்த்தம் காமம் அறம் பொருள் இன்பம் மூன்றுமே மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய லட்சியங்கள் இப்போ ஒரு லட்சியம் இருக்கும் லட்சியம் வந்துடும் படிக்கிற காலேஜ் டிகிரி முடிக்குங்கிறது ஒரு லட்சியம் முடித்த வேலை பார்க்கறது லட்சியம் வேலையை தர்ற வேலை முடித்த உடனே திருமணம் முடிக்கிறது ஒரு லட்சியம் பிற குழந்த பிறந்து இருக்கிறது ஒரு லட்சியம் இப்படி பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும் புண்ணியம் தர்மத்திலோட மாற்றம் இருக்குது இல்லற இல்லற தர்மம் வேறு மாணவ தர்மம் வேறு வானப்பிரஸ்தர்மம் வேறு எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் அதுக்கெல்லாம் அவாந்தர புருஷார்த்தம்னு பேர் மேலான புருஷார்த்தம் பரம புருஷார்த்தம் மோட்சம் வீடுன்னு சொல்லுவோம் இதெல்லாம் போன கிளாஸில் சொல்லியிருக்கேன் ஞாபகப்படுத்துகிறேன் இந்த மோட்சம் வீடு அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் இறந்த பிறகு போய் எங்கேயோ அடையிறதில்லை இந்த உலகத்தில் வாழும் பொழுதே நிறைவோடு முழுமையான ஆனந்தத்தோடு வாழ்வது மோட்சம்னு பார்த்தோம் இது பரம புருஷார்த்தம் இந்த அறம்பொருள் இன்பம் தர்மார்த்த காமத்தை சொல்வது வேதத்தினுடைய முதல் பகுதி கர்மகாண்டம் மோட்சத்தை சொல்வது துன்பமில்லாத நிறைவான வாழ்வை சொல்வது கர்ம ஞான அது வேதத்தினுடைய பிற்பகுதி வேதாந்தம்னு சொல்லுவோம் இந்த அவாந்தர புருஷார்த்தமும் கட்டாயம் வேணும் தர்மார்த்த காமமும் கட்டாயம் வேணும் உலகத்தில் வாழவே முடியாது ஆனால் மைண்டில் என்ன இருக்குன்னு சொன்னால் நாம் துன்பமில்லாத நிறைவான வாழ்வை அடைவது மனதை அடைவது இதுதான் லட்சியங்கிற சிந்தனை வேணும் அதுதான் மோட்சம் இது சாத்தியம் லட்சியம் சாதனை என்ன இந்த தர்மார்த்த காமம் அறம்பொருள் இன்பத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது கர்ம காண்டத்தில் நிறைய சொல்லியிருக்கு பல சாதனை இருக்கு படிக்கிறதுக்கு ஒரு சாதனை எல்லாத்துக்கும் ஒரு சா பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு சாதனை இப்படி எல்லாம் நிறைய சாதனைகள் மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் பரமபுருஷார்த்தமான மோட்சத்தை அடைவதற்கு ஒரே ஒரு சாதனை ஞானம் அந்த ஞானத்தை எப்படி அடைவது மரத்தடியில் உட்காந்து தியானம் பண்ண அடைஞ்சிடலாமா கோடிக்கணக்கில் ஜபம் பண்ண அடைஞ்சிடலாமா அடைய முடியாது இதை அடைவதற்கு குரு சாஸ்திர விசாரம் ஒன்றுதான் வழி சாஸ்திரத்தை குரு மூலமாக விசாரம் செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் சரி எந்த ஞானத்தை அடைகிறது எதை பற்றிய ஞானம் அந்த விசாரம் பண்ணுறதுன்னா தன்னை பற்றிய ஞானம் நான் யார் என்ற ஞானம் அதை தெரிஞ்சுக்கிறது முக்கியமான நோக்கம் அதற்காகத்தான் கடவுளை தெரிஞ்சுக்கிறோம் உலகத்தை தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சு நான் யாருன்னு தெரிஞ்சு எல்லாத்தையும் ஐக்கியப்படுத்துகிறோம் அது குரு சாஸ்திரம் மூலமாகத்தான் கிடைக்கும் இந்த பஞ்சதசி என்ற நூலில் வித்யாரண்ய மகா சுவாமிகள் குருவாக இருந்து சாஸ்திர கருத்துக்களை நம்மளுக்கு விசாரம் செய்து எளிய வகையில் புரிய வைத்து ஞானத்தை கொடுக்கிறார் இது பொதுவான முகவரியாக பார்த்தோம் பிறகு பஞ்சதசி அப்படிங்கிற நூலை பற்றி பார்க்கும் பொழுது பஞ்சதசின்னா பதினைந்துன்னு அர்த்தம் தசின்னா பத்து பஞ்சன்னு ஐந்து பதினைந்து அத்தியாயங்களை கொண்ட நூல் பௌர்ணமின்னு ஒரு அர்த்தம் இருக்குது முழுமையான ஞானத்தை கொடுக்கக்கூடிய நூல் பௌர்ணமி முழுமையாக இருக்கும் இது ரெண்டுமே பார்த்தாச்சு இதை எழுதிய வித்யாரண்ய மகா சுவாமிகள் யாரு சிறுங்கேரி மடத்தினுடைய பனிரெண்டாவது பீடாதிபதி பதிமூணாவது நூற்றாண்டுல வாழ்ந்தவர் இவர் பெரிய அறிவு கடல்னு பார்த்தோம் வித்யா ஆரண்யம்னா அறிவு காடு அறிவு வனம் இவர் ரொம்ப எளிமையாகவும் கடினம் இல்லாமலும் வளவள என்று இல்லாமலும் மிகச் சுருக்கமாக இல்லாமலும் தெளிவாக புரியும் விதத்தில் விளக்குகின்றார் இது இந்த நூல் ஆசிரியரை பற்றிய கருத்து பிறகு இந்த முதல் அத்தியாயத்தினுடைய தலைப்பு என்னன்னா பிரத்யக் தத்துவ விவேகம் பிரத்யக் தத்துவம்னா உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவின் சொரூபம் விவேகம்னா விசாரம் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவின் சொரூபத்தை குரு சாஸ்திரத்தின் மூலமாக விசாரம் செய்து நம்மளுக்கு புரிய வைக்கக்கூடிய அத்தியாயம் இங்கே நாலு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு தன்னை பற்றி ஆத்மானா என்ன ரெண்டாவது விஷயம் ஜீவ ஜகத் ஈஸ்வர சொரூபம் ஆத்மஸ்வரூபம் ரெண்டாவது ஜீவன்னா என்ன ஜகத்னா என்ன கடவுள்னா என்ன அதனுடைய சுரூபம் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு மூணாவது துக்க சொரூபம் சம்சாரஸ்வரூபம் சொல்லுவோம் சம்சாரம்னு மனைவிங்கிற அர்த்தம் கிடையாது உழல்வது இன்பதுன்பத்தில் உழல்வது துக்க சொரூபம் அந்த துக்கத்திற்கான காரணம் என்ன அதை நீக்குவதற்கு என்ன உபாயம் அப்படிங்கிற கருத்து சொல்லப்பட்டிருக்கு நாலாவது இதெல்லாம் பண்ணுனா என்ன பலன் கிடைக்கும்ங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இது வரைக்கும் நாம பிறகு முதல் சுலோகத்தில் ஒரு ஐந்து விஷயம் சொல்லப்பட்டது அது மங்கள ஸ்லோகம் பிரார்த்தனை ஸ்லோகம் இப்போ படித்தது எப்பொழுதுமே பிரார்த்தனையோடதான் நம்ம எல்லாத்தையும் ஆரம்பிப்போம் இங்கே என்ன பண்ணுறாரு பிரார்த்தனையோட ஆரம்பிக்கிறார் எதற்காக ஆரம்பிக்கிறாரு இந்த அத்தியாயத்தை அவர் எழுதுவதற்கு முன்பு தடங்கள் இல்லாமல் முழுமையாக நன்கு எழுதி முடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனையோடு ஆரம்பிக்கிறார் அதை ஏன் சுலோக வடிவத்தில் எழுதினார்னா அவராக மனசில் பிரார்த்தனை பண்ணியிருக்கலாம் படிக்கிற சிஷ்யர்களுக்கு குரு பிரார்த்தனை படித்தே எழுதினாரான்னு தெரியாது அப்போ அந்த அவர் சுலோக வடிவத்தில் எழுதினால எழுதுனதுனால நாமளும் என்ன பண்ணுறோம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இதை படிக்கிறோம் நாம் இதை முழுமையாக படித்து முடிக்கணுங்கிறதுக்காக இந்த பிரார்த்தனை பண்ணுறோம் தடங்கள் எல்லாம் படிக்கணும் முழுமையாக படிக்கணும் புரிஞ்சு படிக்கணும் நம்மளுக்கு கடவுள் புரிய வைக்கணும் மகாபாரதம் எழுதும் வியாச பகவான் சொல்ல விநாயகர் எழுதினார் அதில் ஒரு கண்டிஷன் போட்டாரா விநாயகர்கிட்டே கண்டிஷன் போட்டாரா வியாசர் ரெண்டு பேரும் கண்டிஷன் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு நீ யோசிக்காமல் கரெக்டாக சொல்லிக்கிட்டே வரணும்னாறான் நிப்பாட்டிலும் சொல்லக்கூடாது தொடர்ச்சியாக வேகமாக சொல்லணும்னா அவர் என்ன சொன்னாராம் இவர் நான் சொல்கிறத நீ புரியாமல் எழுதக்கூடாதுன்னாராம் புரியாமல் எழுதக்கூடாதுன்னாராம் அதனால் என்ன பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சில கடினமான சுலகங்களை சொல்லார் ஒரு நிமிஷம் நிப்பாட்டி எழுதுவாரன் விநாயகர் அதுக்குள்ளே பல சுலகம் யோசிச்சிடுவாரான் இதெல்லாம் சொல்லுவாங்க எதுக்கு சொல்கிறேன்னா நாமளும் உட்காரும் பொழுதே வகுப்புக்கு வரும் பொழுதே சாமி சொல்கிற கருத்துக்களை வித்யாரண்யர் சொல்கிற கருத்துக்களை நல்லபடியாக புரியணும் மனசில் புரியாட்டாலும் கூட கொஞ்சமாவது புரிகிறதுக்கு நம்மளுக்கு சக்தியை கடவுள் கொடுக்கணும் வகுப்பில் உக்காந்தோன்ன தூக்கந்தே வரும் தூங்காமல் கேட்கணும் அது வேதாந்த வகுப்புனால் சொல்லவே வேண்டாம் வேதாந்த வகுப்பில் பொதுவாக தூக்கம் வரும் நானும் தூங்கியிருக்கேன் எவ்வளோப்படாதீங்க சாமி நம்மளாம் அந்த சொல்றாருன்னு சொல்லிட்டு ஆரம்ப காலத்தில் அப்படித்தே இருக்கு அப்புறம் போக போக ஆர்வம் எல்லாம் வர ஆரம்பிச்சுன்னா இதுக்காக அந்த பிரார்த்தனை மங்கள ஸ்லோகம் இங்கே குருவை பிரார்த்தனை செய்கிறார் கடவுளை பிரார்த்தனை பண்ணுறது ஒரு பழக்கம் இருக்கு தத்துவத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணுறது ஒரு பழக்கம் இருக்கு இங்கே குருவை பிரார்த்தனை பண்றார் எப்படி சொல்லி பிரார்த்தனை பண்றாருன்னு சொன்னீங்கன்னா குருவினுடைய பாத கமலங்களுக்கு நமஸ்காரம் பண்றார் நமஸ்காரம் சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட குரு அப்படிங்கிறார் சங்கரானந்த குரு அப்படிங்கிறார் குரு அப்படிங்கிறார் ஸ்ரீ சொன்ன பிரம்மவித்தை சங்கரானந்தருபவர் மங்களத்தை தருபவர் ஆனந்தம்னா ஆனந்தமாக இருப்பவர் ஸ்ரீ சங்கரானந்த குருவை குருவின் பாத கமலங்களை நமஸ்கரிக்கிறேன் அப்படிங்கிறார் முதல்வரியில் அதாவது மங்களத்தை தருபவரும் ஆனந்தமாக இருப்பவரும் ஆகிய குருவின் பாத நமஸ்காரம் அவர் என்ன பண்ணுறாம்னா சம்சாரம் என்ற முதலையை விழுங்குகின்றார் முதலை வந்து எல்லாத்தையும் விழுங்குறோம் எல்லாத்தையும் முதல்ல விழுங்கும் அதை உதாரணமாக சொல்கிறாரு நம்ம உலகத்தில் படுற கஷ்டமெல்லாம் சம்சாரம்னு பேர் அந்த சம்சாரத்தை முதலைக்கு ஒப்பிட்டு நம்மளுடைய இன்பத்தையெல்லாம் அந்த முதல விழுங்குதான் இவர் என்ன பண்ணுறாராம் அந்த முதலையே விழுங்கிடுறாரா அந்த குரு குரு என்ன பண்ணுறாரு இந்த துக்கத்தையெல்லாம் விழுங்குற ஏதாவது இன்பத்தையெல்லாம் விழுங்குற முதலையே விழுங்குன உடனே என்ன ஆயிடுது நம்மளுக்கு இன்பம் கிடைச்சிரு அதை விழுங்குறார் சம்சாரம் என்ற துக்கம் என்ற முதலையை விழுங்குகின்ற குரு எதன் மூலமாக விழுங்குறார் வாய் மூலமாக தானே விழுங்கணும் பிரம்மவித்தையின் வாயிலாக விளங்கு விழுங்குகின்றார் சிறின்னா பிரம்மவித்தைன்னு அர்த்தம் பொண்ணை வட்டம் பார்த்தோம் சிறீன்னா செல்வம்னு ஒரு அர்த்தம் இருக்கு நிறைய செல்வங்கள் சொல்லியிருக்கோம் குழந்தை செல்வம் நிலத்தை செல்வோங்கிறோம் தானியத்தை செல்வோங்கிறோம் பொருள்களை செல்வோங்கிறோம் வேதாந்தம் படிக்கிற மாணவனுக்கு உண்மையான ஞான அறிவை தேடுகின்ற மாணவனுக்கு ஆனந்தத்தை நிறைவான ஆனந்தத்தை தேடுபவனுக்கு எது செல்வம்னா பிரம்மவித்தை தான் செல்வம் அந்த பிரம்மவித்தையை மூலமாக அறியாமை என்ற பெரிய முதலையை விழுங்குகின்ற அந்த குருவின் பாதகமலங்களுக்கு நமஸ்காரம் இங்கே மகாமோகன் சொல்கிறார் அவர் துக்கம்னு சொல்லலை அறியாமையின் விளைவாக வந்த துக்கங்கிறார் அந்த சம்சாரங்கிறதுக்கு எப்பயுமே அறியாமைன்னு சொன்னால் அறியாமல் துக்கத்தை கொடுக்காது அறியாமையினால் வரக்கூடிய விளைவு தான் துக்கத்தை கொடுக்கும் அப்படி அறியாமையின் விளைவாக வந்த அந்த துக்கத்தை துக்கம் என்ற முதலையை விளங்குகின்ற சங்கரானந்த குருவின் பாத கமலங்களுக்கு நமஸ்காரம் சொன்னார் இந்த சங்கரானந்த அப்படிங்கிறதுக்கு மங்களத்தை தருபவர் ஆனந்தமாக இருப்பவர்னு ஒரு அர்த்தம் இருக்குது ஆதிசங்கரையும் குறிக்கும் ஏன்னா ஆதிசங்கரர் பரம்பரையில் எல்லாம் வருது இன்னொரு கருத்து சொல்கிறாங்க இவர் பீடாதிபதி ஆகிறதுக்கு முன்னாடி சந்நியாசம் வாங்குறதுக்கு முன்னாடி சங்கரானந்த குருட்ட படித்தாராம் படிச்சுட்டு தான் இந்த பீடாதிபதி ஆனாராம் அதனால் அந்த குருவை வணங்குறாரு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது இது முதல் சுலோகத்திருடி அறுத்து கருத்து இதில் என்ன விஷயம்னு சொன்னால் அஞ்சு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு சம்சாரம் அல்லது துக்கம் என்ற பெரிய முதலை பந்தம் பிறந்து பிறந்து உழல்வது தான் சம்சாரம் அதை பெரிய முதலைக்கு உதாரணமாக சொல்கிறார் அது வருவதற்கு காரணம் என்னென்னா அறியாமை அறியாமை நாம் யாருங்கிற அறியாமையினால்தான் எல்லா துக்கமும் வந்துகிட்டு அந்த அறியாமையினால் வந்தது அப்போ அந்த துக்கத்துக்கு காரணம் அறியாமைன்ட்டார் அந்த முதலையை விழுங்குகின்ற வாய் எதுன்னு சொன்னால் பிரம்மவித்தை ஞானம் பிரம்மவித்தையின் மூலமாக அறியாமையை விழுங்குபவர் அவர் எப்படிப்பட்டவர் தானும் ஆனந்தமாக இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு ஆனந்தத்தை வழங்குபவர் மங்களத்தை தருபவர் மங்களம் என நன்மையை தருபவர் அப்படிப்பட்ட குருவின் பாத நமஸ்காரம் என்று இந்த முதல் சுலோகத்தில் சொன்னார் இன்னும் இரண்டாவது ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்க்கணும் இது கோண வகுப்புலேயே சொல்லிட்டு திருப்பி ஞாபகப்படுத்திருக்கேன் இப்ப இரண்டாவது ஸ்லோகம் படிக்கலாம் தத் பாதாம் புருகத்வந்த சேவா நிர்மல சேதாம் சுக திருகேச்சே சுகபோதா தீயத்தை இந்த சுோகத்தில் வித்யாரண்யர் நான்கு விஷயங்களை சொல்லுகின்றார் பொதுவாக இந்த அனுபந்த சதுஷ்டைன்னு ஒன்று பார்க்குற பழக்கம் இருக்குது இதை பற்றி இந்த அபரோக் அனுபூதி எடுக்கும்போதும் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் புதுசாக நிறையா பேர் வந்திருக்கிறதுனால திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன் அனுபந்த சதுஷ்டைன்னு சொன்னால் எந்த ஒரு விஷயத்துக்குள்ளே போகணும்னாலும் அது என்ன விஷயம் அது நம்மளுக்கு தேவையான விஷயமானு பார்க்கணும் அது இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது படிக்கிறதுக்கு அதிகாரி யார் தகுதி யாருக்கு இருக்குது அதில் என்ன பலன் கிடைக்கும் இந்த பலன் கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும் சம்பந்தம்னு சொல்லுவாங்க விஷயம் அதிகாரி சம்பந்தம் பலன் இந்த நாலு விஷயம் பொதுவாக பார்க்கணும் ஒரு டிவி பார்க்குறோம்னா கூட என்ன பண்ணுவான் குழந்தை என்ன பண்ணணும் அதுக்கு விஷயம் என்ன சுற்றி டிவி விஷயம் அதுக்கு இந்த பழைய படம் போடுற சேனல் ஓப்பன் பண்ணாது அந்த டிவிக்கு அதிகாரி யார் குழந்த சின்ன குழந்தைனே அதிகாரி குழந்தைகள்னே அதிகாரி அதுக்கு என்ன சம்பந்தம் என்ன டிவி ஆன் பண்ணி இல்லை சேனலில் கரெக்டாக போடணும் பலன் என்ன அது அதில் பார்க்குற விஷயங்களை ரசித்து சந்தோஷமாக இருக்குது எதுனாலும் இந்த விருட்சியே இருக்கும் ஒரு இப்போ ஸ்டூடண்ட்டு போகிறான் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு போனா அங்கே போய் ஒன்று என்ன பார்ப்பான் அவனுக்கு என்ன விஷயம் இல்லை செவன்த்து ஸ்டாண்டர்டு புக்கு இருக்கானு தான் பார்ப்பான் அவனுக்கு விஷயம் என்ன செவன்த் ஸ்டாண்டர்டு புக்கு அது யார் வேறு ஸ்டூடெண்ட் அதுக்கு அதிகாரி யார் சிக்ஸ்த்து பாஸ் பண்ணவேன் இவன் அதுக்கு அதிகாரி தகுதி என்ன சிக்ஸ்த்து பாஸ் பண்ணவேன் பலன் என்ன கிடைக்கும் செவன்த்தை பாஸ் பண்ணி எயித்துக்கு போவான் சம்பந்தம் என்ன வாத்தியாட்டை போய் முறையாக உட்காந்து படிக்கணும் இதுதான் சம்பந்தம் இப்படி எல்லா விஷயத்துக்குமே சொல்கிறது உண்டு கர்மகாண்டம்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இந்த மற்ற தர்மார்த்த காமம்னு சொன்னோம் பார்த்தீங்களா உலக விஷயங்கள் அதுக்கு விஷயம் என்னன்னு தெரியணும் தெரிஞ்சு பிறகு விஷயத்தை தெரிஞ்ச பிறகு என்ன பண்ணுவோம் இந்த கர்மகாண்டத்துலாம் அதில் ஃபுல்லாக வரும் இப்போ ஒருத்தர் வந்து குழந்தை வேணும்னு சொன்னால் விஷயம் என்ன புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணணும் தகுதி யார் குழந்தை இல்லாதவர் தகுதி பலன் என்ன கிடைக்கும் குழந்தை கிடைக்கும் என்ன பண்ணணும் அந்த ஹோமகுண்டமெல்லாம் வளர்த்து அதெல்லாம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணி யாகமெல்லாம் நடத்தினோம்னா அது சம்பந்தம் இப்போ ஞான வந்துட்டா இங்கே விஷயம் என்னன்னு சொன்னால் ஞானம் தத்துவ விஷயம் நம்மை பற்றிய விஷயம் பரம்பொருளை பற்றிய விஷயம் பிரம்ம தத்துவம் இது விஷயம் படிப்பதற்கு யார் தகுதி வேதானத்தில் ஒன்று சொல்லுது சாதன சதுஷ்டய சம்பத்தின்னு சொல்லுவாங்க விவேகம் வைராக்கியம் சமம் தமம் முதலான ஆறு குணங்கள் இதெல்லாம் உட பிற முமுட்சத்துவம் இப்படி நாலு சொல்லியிருக்கு தத்துவபோதத்துலையும் பார்த்துருக்கோம் இதெல்லாம் நம்ம தத்துவபோதத்தை ஞாபகப்படுத்துனா தெரியும் திருப்பி தத்துவபோதனும் அதுக்காக படிக்கிறோம் இப்படி அதிகாரி சொல்லப்பட்டிருக்கு ஞானகாண்டத்துக்கு பலன் என்ன துன்பமில்லாத நிறைவான முழுமையான ஒரு அமைதியான வா வாழ் வாழ்க்கை அமையும் பிறகு என்ன சிறந்த பிறகு பிறக்க மாட்டோம் இங்கே இருக்கும்போதே நிறைவாக இருப்போம் இறந்த பிறகு பறிக்க மாட்டோம் இது இங்கே சொல்றார் என்ன சொல்றாருன்னா நாலு விஷயம் சொல்றார் நான் என்ன செய்ய போகின்றேன் இந்த பஞ்சதசிங்கிற நூலில் நான் என்ன செய்ய போறேன் விஷயம் என்னன்னு சொல்றார் விஷயம் என்ன அப்படிங்கிறத ஒரு உறுதிமொழி கொடுக்குறார் பிரதிக்கி சொல்கிறார் வாக்கு கொடுக்கிறார் நான் இந்த நூலில் என்ன செய்ய போகிறேன் இந்த சுலோகத்தில் சொல்கிறார் இந்த நூல் ஆரம்பிக்க போகிறார்ல எப்பயுமே பார்த்தீங்கன்னா தலைப்பு செய்தின்னு ஒன்று சொல்லுவாங்க செய்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யக்கூட தலைப்பு செய்தி சொல்லிடுவார் பிறகு விரிவாக சொல்லுவாங்க பிறகு முடியும்போது தலைப்பு செய்தி சொல்லுவாங்க அது மாதிரி பிரதிஜை பண்றார் நான் இப்பொழுது இந்த நூலில் என்ன சொல்ல போகிறேன் விஷயம் என்ன அப்படிங்கிறார் பிறகு அதை எதற்காக செய்யப் போகிறேன் பலன் இந்த விஷயத்தை நான் சொல்றதுனால என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற பலன் சொல்கிறார் யாருக்காக செய்ய போகிறேன் இந்த விஷயம் எல்லோரும் நான் சொன்னால் எல்லாரும் கேட்டு படிச்சுக்கிற முடியுமா எல்லாரும் படிக்க முடியாது எல்லோரும் கேட்டு புரிஞ்சுக்கிற முடியாது அதனால் யாருக்காக இந்த விஷயத்தை சொல்லப் போகிறேன் அதை சொல்கிறார் அந்த யாருக்காகனு சொன்னார்ல தகுதி உடையவர்களுக்கு அந்த தகுதி இதை கேட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன தகுதி கிடைக்குமோ அந்த தகுதியை இப்படி அடைவது அதுக்கு வழி என்ன இந்த நாலு விஷயத்தை இந்த சுலோகத்தில் சொல்கிறார் பிரதிக்கு உறுதிமொழி சொல்கிறார் நான் என்ன சொல்லப் போகிறேன் அது எதற்காக சொல்லப் போகிறேன் ரெண்டாவது யாருக்காக சொல்லப் போகிறேன் அதிகாரித்துவம் அந்த யாருக்காகங்கிறார்கள் அந்த அதிகாரித்துவம் அதை எப்படி அடைவது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறார் இங்கே விஷயமும் வருது பலனும் வருது சம்பந்தம் வந்து சொல்கிறார் விசாரம் செய்ய போகிறேன்னு சொல்கிறார் சம்பந்தமும் வருது அதிகாரித்துவமும் வருது யாருக்குங்கிறது வருது இந்த நான்கு விஷயங்கள் இந்த சுலோகத்தில் சொல்லப் போகிறார் சுலோகத்தின் அர்த்தத்தை பார்க்கலாம் முதல் ரெண்டாவது வரியில் தத்வசிய விவேகோயம் விதீயதே அப்படின்னு இருக்கு தத்வசிய ரெண்டாவது வரியில் ரெண்டாவது அந்த சுக அடுத்து வரும் தத்வசிய விவேகோயம் விதீயதே பரம்பொருளின் தன்மையை புரிந்து கொள்வதற்காக இந்த விசாரத்தை செய்ய போகிறேன்கிறார் தத்வசிய அப்படின்னா பரம்பொருளின் தன்மையை தத்துவம்னா என்ன தத்துனா அது அதுனா எது பரம்பொருள் கடவுள் பிரம்மம் தத்வசஞ்ச பரம்பொருளினுடைய தன்மையின் அர்த்தம் இப்ப மனுஷியத்துவம்னு என்ன அர்த்தம் மனித தன்மை மிருகத்துவம்னா மிருகத்தன்மை தத்வசியன் சொ அதே மாதிரி தத்துவம் சொன்னால் அதனுடைய தன்மை தத்துனா அது அதனுடைய தத்துவம் சொம் சொன்னால் மனித அதனுடைய தன்மை மிருகத்துவம்னா மிருகத்தின் தன்மை தத்துவம்னா அதனுடைய தன்மை எதனுடைய தன்மை நம்மளுடைய தன்மை பரம்பொருளின் தன்மை அதை என்ன செய்ய போகிறாராம் சொல்ல போகின்றேன்கிறார் தத்வசிய அயம் விவேகக அப்படிங்கிறார் பரம்பொருளின் தன்மையை அயம் விவேகன்னு அந்த விசாரத்தை அப்படிங்கிறார் விசாரத்தை செய்ய போகிறேன் அப்படிங்கிறார் இந்த தத்துவம்ங்கிறதுக்கு இன்னொரு பொருள் இருக்கு என்ன பொருள்னு சொன்னா தத்துவம் அசின்னு பார்த்துருக்கோம் தத்து துவம் அசி அங்கத்துவம் என்ன அர்த்தம் சொன்னா நீன்னு அர்த்தம் தத்துனா அது துவம்னா நீ அசீனா இருக்கிறாய் நீ அதுவாக இருக்கிறாயின்னு வரும் இங்கே தத்துவம்னா அதனுடைய தன்மையை பரம்பொருளினுடைய தன்மையைன்னு அர்த்தம் இங்கே ஐயம் விவேக அந்த தன்மையை அதனுடைய விசாரத்தை இங்கிறார் விசாரம்னா விவேகங்கிறதுக்கு விசாரம்னு அர்த்தம் விவேகங்கிறதுக்கு ரெண்டு பொருள் இருக்குது அறிவுன்னு ஒன்று இருக்குது பிறகு விசாரம்னு ஒன்று இருக்குது ஆராய்ச்சின்னு ஒன்று இருக்குது நாம் ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆராய்ச்சி பண்ணுறோம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு அறிவு அடைகிறோம் அந்த அறிவுக்கு விவேகம்னு பேர் அந்த ஆராய்ச்சி செய்கிற முறை இருக்குது பார்த்திங்களா அதுக்கும் விவேகம்னு பேர் அதுக்கு விசாரகன்னு பேர் இங்கே என்ன பண்ணுறாருனா இந்த அறிவை அடைவதற்கு சாஸ்திரத்தின் துணை கொண்டு குரு மூலமாக விசாரணை செய்ய போகிறார் இந்த விசாரத்தை பரம்பொருளின் தன்மையை நான் விசாரம் செய்ய போகிறேன் அப்படிங்கிறார் யம் விவேக விதி எதை செய்யப்படுகின்றது அப்போ இங்கே என்ன விஷயம் என்ன சொன்னால் அனுபந்த சஷ்டி விஷயம் பார்த்தோம் விஷயம் வந்து பரம்பொருள் தத்துவம் அதுக்கு என்ன சாதனை விசாரம் சம்பந்தம்னு சொல்கிறோம்ல விசாரம் செஞ்சு தான் அதை அடைய முடியும் இது இரண்டாவது வரியில் எப்படி விசாரம் செய்கிறது பிரித்து விசாரம் செய்ய வேண்டும் இப்போ அரிசியும் கல்லு கலந்துருக்கு என்ன எப்படி விசாரம் பண்ணுறது எப்படி பிரிக்கிறது கல் தனியாக அரிசி தனியாக பிரிக்கணும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கலப்படம் பண்ணுவாங்க பருப்பு மாதிரியே கல் ரெடி பண்ணிடுவோம் இப்போ எல்லாம் அப்படி இல்லை அது கல் ரெடி பண்ணுறதுக்கு அதை விட செலவாகிருப்பேன் அதே மாதிரி தயார் பண்ணி சேர்த்துட்டால் பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஈஸியாக பிரிச்சிடலாம் இது செயலில் பிரிக்கிறது இங்கே எப்படி பிரிக்கிறாருன்னா அறிவு பிரிப்பது அறிவு பிரிக்கின்றார் செயல பிரிப்பது ஈசி அறிவில் பிரிக்கிறது கடி கடினம் பரம்பொருள் தத்துவம் இருக்கு அது மாதிரியே இன்னொன்று இருக்கு ஆத்மானு ஒன்று இருக்குது ஆத்மா மாதிரியே இன்னொன்று இருக்குது ரெண்டும் ஒன்று போல் இருந்தால் பிரிக்கிறது கஷ்டம் அதனால என்ன பண்ணுறாரு அது கஷ்டமாக இருக்கிறதுனால நான் பிரிக்க போகிறேன் பிரித்து உங்களுக்கு புரிய வைக்கப் போகிறேன்னு சொல்கிறார் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறார் ஒரு பொருள் எப்படி இருந்தாலும் அதனுடைய உண்மை சுரூபத்தை அறியிருந்தது அறிவுங்கிறார் நாம் என்ன நினச்சிக்கிட்டுருக்கோம் நாம் அந்த உடம்பு மனசுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் உண்மையிலேயே அந்த உடம்பு மனசு இல்லையு சாஸ்திரம் சொல்லுது நம்மளுக்கு அது புரியலை ஏன்னா ஆத்மாவும் அனாத்மாவும் கலந்துருக்கு அதை பிரிக்கணும் கடவுள் எங்கே இருக்கிறான்னு கேட்டால் என்ன பண்ணி சொல்கிறான் நீக்கமர நிறைந்துள்ளார் எங்கும் நிறைந்துள்ளார் அப்படிங்கிறான் யாருக்காவது கண்ணுக்கு தெரியுதா அவர் இல்லாத இடம் இல்லைன்னு சொல்றான் அப்ப இங்க இருக்கணுமா இல்லையா இந்த புத்தகத்துக்குள்ள இருக்கணுமா இல்லையா எங்க தெரியறாரு தெரியலையே எங்கேயோ உள்ள கலந்துருக்கு அவர் இருக்கிறத புரிஞ்சுக்கிற முடியும் அப்ப அந்த புரிய வைக்கிற செயல் இருக்கு பாருங்க அதுதான் இந்த விசாரம் ஒரு பாடல் திருமந்திரத்துல அதாவது இந்த பரம்பொருள் இந்த உலகத்தை வச்சு சொல்லும் பொழுது பிரம்ம தத்துவத்தை சொல்லும்பொழுது ஒரு பாட்டு சொல்றாரு நம்ம ஆத்மாவோட கலந்துருக்கிறதுக்கு ஒரு பாட்டு சொல்கிறார் தனக்குள்ள ஆத்மாவும் அனாத்மாவும் கலந்துருக்கு அது எப்படி மறைச்சிருக்கு சொல்கிறாரு பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம் பொன்னில் மறைந்தது பொன்னணி பூஷணம் தன்னை மறைத்தது தன்னதிகரணங்கள் தன்னில் மறைந்தது தன்னதிகரணங்களேங்கிறார் அதாவது நகையை பார்க்கும் பொழுது தங்கம் தெரிகிறதுல அந்த டிசைன்னு தெரியுது டிசைனை பார்த்தா தங்கத்தை பார்க்கும் பொழுது டிசைன் கண்ணுக்கு தெரியாது நகை கடைக்கார்ட்ட போய் ஒருத்தர் நகையை விற்க போனீங்கன்னா அவன் தங்கம் எப்படின்னு தான் பார்ப்பான் அந்த டிசைனை பற்றி கவலையே இல்லை டிசைனே கணக்கு தெரியாது நம்ம போய் நகை வாங்க போனால் வீட்டில் என்ன பண்ணுவாங்க இந்த டிசைன் நல்லாயிருக்கும் அந்த டிசைன் தங்கம்ங்கிறது அது மைண்டு உள்ளே இருக்கும் வெளியே தெரியாது அப்போ இந்த அது மாதிரி என்ன சொல்கிறாருன்னா நம்மளுக்குள்ள இந்திரியங்கள் மனம் புத்தி உடம்பெல்லாம் தன்னுடைய உண்மையான சுரூபத்தை மறைச்சிருக்கான் நம்மளை பார்க்கும் பொழுது இந்த இந்திரியம் இதெல்லாம் இது போயிடும் அப்படிங்கிறார் எப்படி தங்கத்தை அந்த நகை மறைச்சிருக்கோ அது மாதிரி நம்மளை இந்த கரணங்கள் இந்திரியங்கள் மறைச்சிருக்கு இந்த இந்திரியங்களை நீக்கிட்டு பார்த்தா தன்னுடைய சொருபம் தெரியுங்கிறார் திருமந்திரத்தில் அதே மாதிரி பரம்பர தத்துவத்துக்கு கொண்டு சொல்கிறார் பரத்தை மறைத்தது பரத்தை மறைத்தது மாமத மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமத யானை பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம்ங்கிறார் இது நம்மளுக்குள்ள சொல்கிறாரு இந்த உதாரணத்தை உலக அண்ட சராசரம் புராக இருக்குது கடவுள் இருக்காருன்னு சொல்கிறோம் ஏன் கடவுள் தெரியலை பரம்பொருள் தெரியலேன்னு சொன்னால் இந்த பஞ்சபூதம் மறைச்சிருச்சு நாம் காற்று ஆகாசம் மண் நீர் அப்படின்னு பார்க்குறோம் அதனுடைய உண்மை ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் இது தெரியாது அது இருக்கிறது பரம்பொருள் தத்துவங்கிறது புரியுங்கிறது இதை பிரித்து விசாரம் பண்ணுறது தான் இந்த வேலையை பண்ணுறாரு பரம்பொருளும் இந்த பஞ்சபூதங்களும் கலந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆத்மாவையும் அனாத்மாவையும் கலந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதை பிரித்து அறிவு நாள் விசாரம் செய்வது தான் நான் செய்ய போகின்றேன் அப்படிங்கிறார் ரெண்டையும் எனச்சி தாய் ஒரு பாட்டு சொல்கிறார் அழகாக சொல்கிறார் அதாவது பஞ்சபூதத்துல இருந்து பரம்பரளை பிரிக்கிறது நம்மட்டு இருந்து ஆத்மாவை பிரிக்கிறது இதை பிரிச்சாச்சுன்னா ஞானம் தாய் மாணவர் ஒன்று சொல்கிற பாராதி பூதம் நீ அல்லை உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் தோழி அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழிங்கிறார் இந்த பஞ்சபூதம் நீ கிடையாது இந்திரிய நீ கிடையாது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இப்ப சொல்றாருல்ல விசாரம் பண்ணி பார்த்தா உணர்வு சுரூபம் அறிவுஸ்வரூபம் ஞானஸ்வரூபம் சித் சொரூபம் ஆனந்தமாக இருக்கக்கூடிய சித் சொரூபம் நீங்கிறார் இது தாய் மாணவர் அழகா சொல்றார் அதனால என்ன சொல்றாருனா பரம்புரையின் தன்மையை நான் விசாரம் செய்ய போகிறேன் பிரித்து ஆராய்ச்சி செய்யப் போகிறேன் எதற்கு விசாரம் செய்ய போகிறேனுங்கிறது அடுத்து சொல்கிறார் சுக போதாய இதை விசாரம் பண்ணுறதுக்கு நான் எதுக்கு விசாரம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எதுக்கு சாமி சொல்கிறீங்க பகவத்கீதையில் சொல்லியாச்சு வேதத்தில் உபனிஷதங்களில் சொல்லியாச்சு எத்தனோ குருமாட்டிலும் கேட்டாச்சு இதை நீங்கள் வேறு எனக்கிட்ட சொல்லணுமா எங்களுக்கு தேவையான படித்தவங்க கேட்கலாம் பகவத்கீதை உபனிஷத்து படித்தவங்க எல்லாம் கூட இத்தனை நூல் படித்தாச்சு பிரம்மசூத்ர வரைக்கும் படித்தாச்சு இது பிறகு பஞ்சதேசி வரை படிக்கணுமா அப்படின்னு கேட்கலாம் அதுக்காகவே அவர் சொல்றாரு சுக போத்தாய எளிதில் புரிந்து எல்லா உபனிஷதங்களும் படிக்கிறது கஷ்டம் எல்லா வேதாந்த நூல்களையும் படிக்கிறது கஷ்டம் அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் சொல்லப்பட்டிருக்கு நான் என்ன பண்ண போறேன்னு சொன்னால் கொஞ்சம் அவங்களை ஈஸியாக புரிய வைக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறார் சுக போதா என்ன புரிந்து கொள்வதற்காக அப்படிங்கிறார் அதற்காக நான் இதை சொல்லுகின்றேன் அப்படிங்கிறார் பார்த்தீங்கன்னா கீதையில் எல்லா கருத்துக்களும் வரும் எல்லா விஷயங்களும் வரும் சில உபனிஷதங்களில் பார்த்தா கதைகளை சொல்லி வேற ஒரு மாதிரி கொண்டு போயிட்டே இருப்பாங்க இங்கே என்ன பண்ணுறாருன்னா இந்த தத்துவத்தை புரிகிறதுக்கு எளிமையாக புரிகிறதுக்கு பல உதாரணங்களோட அழகாக கொண்டு போகிறார் அதை நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறார் பிறகு இது புரிஞ்சாலே மோட்சம் வந்துடும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் அப்படி இல்லை இப்போ நம்மளுக்கு ஒரு நோய் இருக்கு என்ன நோயின்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் அதுக்கு டாக்டர்கிட்ட போகணும் அவர் என்ன சொல்வார் ஒரு மருந்து கொடுப்பார் இந்த மருந்தை சாப்பிட்டா போயிடும் இது அறிவு விஷயம் தெரிஞ்சாச்சு பிறகு என்ன பண்ணார் அது எப்படி சாப்பிடணும்னு சொல்வார் அதை என்ன பண்ணணும் ஒரு தண்ணியில் கலந்து கூடிங்க சுடுதண்ணில் கூடுங்க இல்லை சாப்பாட்டுக்கு பிறகு சாப்பிடுங்க சாப்பாட்டுக்கு முன்னுங்க சாப்பிட அந்த செயலை செய்யணும் இது சம்மந்த செயல் செய்யணும் செயல் செஞ்ச பிற பலன் கிடைக்கும் இங்கே அப்படி இல்லை விஷயம் என்னன்னு புரிஞ்சிருச்சா முடிஞ்சு அதோட சாப்டர் முடிஞ்சு அப்போயே மோக்ஷம் கிடச்சிரும்னு சொல்கிறார் அதாவது இதுக்கு ஒரு இது உதாரணம் சொல்லுவாங்க எப்படின்னா நானே பார்த்தேன் என்னுடைய அனுபவத்தில் ஒன்று உண்டு ஃபோன் வந்து நான் எப்போயுமே தேனியில் இருக்கிற பொழுது ஒய்க்கு வயிட்டு போட்டிருப்பேன் எல்லாம் குளிச்சுட்டு கிளம்பும் பொழுது பேனை எடுத்து பயில வைப்பேன் ஃபோன் எடுத்து பயிலை வைப்பேன் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படி டக்குன்னு அப்படியே கிளம்பி போவேன் சட்டையை மாட்டிக்கிட்டு இருக்கேன் ஃபோன் வந்துடுச்சு ஃபோன் உடம்பு ஃபோன் எடுத்து பேசிக்கிட்டே இருக்கேன் பேசிக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் உடனே தேடிகிட்டே இருக்கேன் ஏன்னா எப்போயுமே அந்த ஃபோன் எடுத்து பயிர் வைக்கிற பழக்கம் இருக்குல்ல எங்கே வச்சேன்னு தெரியலையே ஃபோன் பேசிக்கிட்டே தேடுறேன் ஃபோனு காணா போச்சு எங்கிட்டு போச்சு எங்கே போச்சுன்னு தேடுறேன் யார்கிட்டையோ ஃபோன் பண்ணி ரிங் வருதான்னு பார்ப்பான்னு கூட புத்தி போகுது இப்படி ஃபோனை பேசிக்கிட்டே பிறகுதான் சோன் கையில் வச்சுக்கிட்டு தான் அப்போ அந்த தேடுற புத்தி ஒரு செகண்டு தான் தெரிஞ்சவனே ஓடி போச்சு ஃபோன் இருக்குங்கிற ஞானம் வந்த உடனேயே அந்த தேடரில் பற்றி போது போய் போன் காணா போச்சுங்கிற துக்கம் போயிடுச்சு சில பேர் பார்த்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த செயின் போட்டிருப்பாங்க எங்கேயாவது கூட்டத்தில் போய் பின்னாடி போய் செயின் விழுந்துக்கிறோம் கழுத்தில் இப்படி ஒட்டி விழுந்து பின்னாடி பார்த்தா செயின் தெரியாதுன்னு நகை தெரியாது காணாங்கானான்னு தேடுவாங்க ஆனால் இங்கே தான் இருக்குன்னு தெரிஞ்சச்சுன்னா அது பேர் வேற செய்யணுமா துக்கம் உடனே போயிடுச்சு அந்த பிரச்சனை சால்வ் ஆகிப்போச்சு ஆனால் அந்த வேதானத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது நானும் நிறையா வருஷம் கிளாஸ் கேட்டாச்சு ஆத்மா என்னான்னு கேட்டேன் பழசாமிகிட்ட கேட்டேன் எனக்கு நான் உடம்பு இல்லை மனசு இல்லை புத்தி இல்லை ஆத்மா அது எனக்கு புரிஞ்சும் போச்சு துக்கம் போலையே எனக்கு எப்படி மோட்சம் கிடைக்கலையே அப்படிங்கிற சந்தேகம் நிறையா பேருக்கு உண்டு உண்மைதான் ஆனால் மோக்ஷம் உண்டு அப்படிங்கிறார் என்ன சொல்கிறார்னா நான் இந்த உடம்பும் மனசும் புரிஞ்சாச்சுன்னு சொன்னால் நாம் இது எப்படி புரியும் சொன்னதில் அடுத்த வார்த்தை ஒரு தகுதியை சொல்ல போகிற யாருக்கு புரியும்னு சொல்லி கொஞ்சம் தகுதி இருந்தால் தான் கேட்குறதுக்கு வர முடியும் இவ்வளோ பேர் இருக்காங்க இந்த விஷயத்த கேட்கறதுக்கு எவ்வளோ பேருக்கு வருது மெனக்கெட்டு வர்றோமா இல்லையா கேக் புரியுதோ புரியலையா கேட்க வர்றோம்னு வர்றோம் பார்த்திங்களா இதுவே ஒரு தகுதி தான் வந்து உட்காரன்னு நினைக்கிறதே ஒரு கொஞ்சம் தகுதி இந்த தகுதியில் புரிய ஆரம்பிச்சிடும் ஆனால் அதில் சொல்கிற குணமெல்லாம் எனக்கு வைராக்கியம் அந்த தவசு அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் அது இருந்து புரிஞ்சிச்சுன்னா மைண்டில் நல்லா பதிஞ்சு இந்த உலகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள்னு அமைதி முடியும் கொஞ்சம் மட்டும் தகுதி இருக்குது விஷயம் புரிஞ்சாச்சுன்னு சொன்னால் என்ன ஆகுன்னு அந்த உலகத்தில் வர பிரச்சனைகள் அப்பப்போ கஷ்டங்கள் வந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் இறந்த பிறகு கட்டாயம் பிறக்க மாட்டேங்கிறார் இதே ஆறாவது அத்தியாயம் சித்திரை தீபத்தில் இரநூத்தி எண்பத்தி ஞானம் இருக்குது கொஞ்சம் தகுதியில் வந்திருக்கான் தகுதி முழுமை பெறலை அப்படி இருக்கவனுக்கு உலகத்தில் துக்கம் முழுமையாக போகாது ஆனால் இறந்த பிறகு அவன் மீண்டும் பிறக்க மாட்டான் சில பேருக்கு தகுதி இருக்குது நல்லா தவம் பண்ணியிருக்கான் தியானம் பண்ணியிருக்கான் பூஜை பண்ணியிருக்கான் மனசு அப்படியே பரிசுத்தமாக இருக்குது ஞானமே வரல மோட்சம் வராதுங்கிறார் இறந்தால் பிறந்தது ஆவாங்கிறார் நல்ல பிரிவு கிடைக்கும் அடுத்த பிறவியில் அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குங்கிறார் ஆனால் இங்கே இங்கே சோகமாக இருப்பான் ஏன்னா தபசு இருக்கிறதுனால ஆனந்தமாக இருப்பான் இருந்தாலும் கொஞ்சம் குறை இருக்கும் ஆனால் இறந்த பிறகு மீண்டும் பரப்பான்கிறார் இதுல சித்திரஜீபத்திலே சொல்றார் அவர் அப்ப என்ன சொல்றார் புரிவத எளிதில் புரிவதற்காக எளிதில் புரிந்த என்ன ஆகும் மோக்ஷம் கிடைச்சிருந்துடும் சொல்லிறார் சுக போதாய அப்படிங்கிறதுக்காக யாருக்கு இதை சொல்லுவது அப்படிங்கும்போது நிர்மல சேதசாம் அப்படிங்கிறார் நிர்மல சேதசாம்னா தூய்மையான மனதை அடைந்தவர்களுக்காக அழுக்கில்லாத மனம் உடையவர்களுக்காக அழுக்குன்னா என்ன பொதுவாக சாஸ்திரத்தில் சொல்கிற அழுக்கு இருமைன்னு சொல்வாங்க அதாவது ராகத்வேஷம் விருப்பு வெறுப்பு பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு எத்தனையோ தூய்மையை சொல்வாங்க அந்த அது அது இருந்தால் தூய்மை இது அதெல்லாம் கிடையாது எதுலேயுமே ரொம்ப விருப்பு கிடையாது ரொம்ப வெறுப்பு கிடையாது இப்படி இருந்தால் அதை சுத்தமான மனுஷன் இன்னொன்று சொல்வாங்க அழுக்காராமையுன்னு வள்ளுவரை எழுதியிருக்கார் ஒரு அதிகாரம் பொறாமைக்காக எழுதிருக்காரு பொறாமைக்கு பேர அழுக்குன்னு வச்சிருக்காரு இந்த பொறாமை வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கிறதுலே பெரிய அழுக்கு இந்த விருப்பு வெறுப்பு இல்லைனாலே பொறாம போயிடும் ஆட்டோமேட்டிக்காக பொறாம போயிடும் இந்த தகுதி வந்துடும் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவனுங்கிறார் திருக்குறளில் அந்த இருவினை விருப்பு வெறுப்பு இன்னொன்று சொல் வேண்டுதல் வேண்டாமை இலாநடி அதான் விருப்பு வெறுப்புன்னு சொல்லலாம் வேண்டுதல் வேண்டாமை இலா நடி இறைவனுக்கு வந்து விருப்பு வெறுப்பு இல்லை முழுமையாக கிடையாது நாமளும் விருப்பு வெறுப்பு இல்லைனா இறைவன் ஆயிடுவோம் அந்த விருப்பு வெறுப்பற்ற மனமுடையவர்களுக்கு மன தூய்மை உடையவர்களுக்கு பொறாமை அற்றவர்களுக்கு சாமி நீங்கள் சொல்கிறதில் ஒன்று கூட எனக்கு இல்லை இனிமேல் அடுத்த கிளாஸ் நான் வரல எல்லோரும் கூட்டிட்டு நடப்பு வர்றோம் ஆனால் மற்றவங்களை விட கொஞ்சமாவது நம்மளுக்கு கம்மியாக இருந்தால் தான் வர முடியும் முழுமையாக வர்றது ஞானம் அடைஞ்சால்தான் வரும் டோட்டல் ஹண்ட்ரட் பர்சன்ட் இறைவனுத்தையும் வேண்டுதல் வேண்டாமை இலான் கடவுளுக்குத்தையும் சொல்கிறார் ஞானம் வந்து ஞான நிஷ்டையானாத்தான் இந்த முழுமையான விருப்பு வெறுப்பு போகும் முழுமையான பொறாமை போகும் பொறாமை இல்லைன்னா யாரும் சொல்ல முடியாது யாராவது சொல்ல முடியும் மனசை தொட்டு எனக்கு கம்ப்ளீட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பொறாமையு சொல்லியிருக்க பார்ப்போம் ஒத்துக்கிறோன்னு நம்ம மனசை ஒத்துக்கிறணும் இருக்குது சாமியார் இருக்கே சாமியாரை பார்த்தா பொறாமதே வருது அவரை விட நம்ம ஒன்று சரியா அவர் நம்மளை விட பெரிய ஆளாக இருக்காரு வருது இயல்பு அது மட்டும் இல்லை யாருக்கு வரும் தெரியுங்களா எங்கேயே இருக்கோன பார்த்து பொறாம வராது பக்கத்தில் இருக்கவனை பார்த்தேன் போகிறாங்க அங்கே ஏற்கனவே பொறாமை பற்றி ஒன்று சொன்னேன் அந்த காலத்தில் லாட்ரி ஷீட்டு ஆரம்ப காலத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஒரு லட்சம் தான் முதல்ல போட்டாங்க பிற பத்து லட்சம் போட்டான் பிற ஒரு கோடி போட்டாங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு கோடியாக லாட்ரி ஷீட்டு இப்போயெல்லாம் ஒரு கோடி சாதாரணமாக போச்சு அப்போ அந்த கே ஏ சேகர்னு மாதிரி ஒரு பெரிய அவர் தான் பெரிய டீலர் அவர்கிட்ட ஒருத்தன் கேட்டான் நம்ம போய் தெளிவாக சொல்லியிருக்காரு அந்த ஆள் என்ன கேட்டான்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு கோடி போட்டிருக்கானே அந்த முன்னாடி இருக்க நம்பரு பின்னாடி இருக்க நம்பருக்காங்கன்னா வைத்தறிச்ச அப்படி செத்து போயிடுவேன்ல நம்மளுக்கு வெளிகளேன்னு கேட்டுருக்காப்புல அதுக்கு அவர் சொன்னாரான் யார் சேகர் சொன்னாரான் அவன் ஒருத்தனும் சாக மாட்டான் ஏற்ற வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் செத்து போயிடுவேராரன் முடிச்சு ஏன்னா அவங்கத்தான் பொறாம வர்றான் இது இயல்பு தப்புன்னு சொல்ல அது நம்மளுக்கு புரியுது இங்கேயும் பொறாமை வருது இந்த பொறாமைனாலும் நம்ம வயிறு எரிஞ்சதே மிச்சம் அப்படின்னு நம்ம சிந்திச்சோம்னா குறைய ஆரம்பிச்சேன் இந்த பொறாமையை நீக்கிட்டங்கனாலே ஆயிரக்கணக்கான துக்கங்கள் ஓடிப்பிடும் எல்லாத்துக்கும் ஓடிப்பிடும் இந்த அழுக்கில்லாத மனம்ங்கிறார் தூய்மையான மனம்னா என்ன அர்த்தம் அழுக்கற்ற மனம் அழுக்காறு என்பதே பொறாமை இங்கே சொல்றது பொதுவாக விருப்பு வெறுப்பு இருமை இதிலிருந்து விருப்பு வெறு பொண்ணை பார்த்தா அப்படியே ரொம்ப அட்டாச்சாக போகிறது ஏன்னா அவனை கண்டாலே பிடிக்கலைங்கிறது இதெல்லாம் கூட்டாது மனசுக்குள்ளே அதெல்லாம் அமைதியாக இருக்குது இவர் புளியும் நாராயணனே பாரு போய் கட்டி பிடிச்சிக்கிறது ஒரு குடிகார இருக்கான் அயோக்கியம் இருக்கான் அவனை கண்டாலே வெறுக்கிறது இல்லை கிட்டதில் போகாமல் இருந்தால் போகுது மனசுக்குள்ளே அவன் சுபாம அப்படி இருக்குது என்ன பண்ணுறது அப்படித்தே இருக்கானு மனசுக்குள்ள வெளியே வந்து நம்ம பக்கத்தில் போகாமல் இருக்கலாம் இப்படி விருப்பு வெறுப்பற்ற மனமுடையதைத்தான் என்ன சொல்கிறார் நிர்மல சேதசாம் அப்படிங்கிறார் கீதையிலேயும் பகவான் சொல்கிறார் விருப்பு வெறுப் வெறுப்பற்ற உனக்கு இந்த ஞானத்தை புகட்டுகிறேன் அது மாதிரி என்ன சொல்கிறார் யாருக்காக சொல்கிறேன் எளிதில் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன் நீங்கள்லாம் புரிகிறது கஷ்டப்படுறீங்க நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன் கொஞ்சம் மனசில் விருப்ப வெறுப்பை குறைச்சிக்கோங்க புறாமைய குறச்சிக்கங்க அப்படிப்பட்ட மனசு இருந்தால் புரியும் அப்படிங்கிறாரு பிறகு இந்த விருப்பு வெறுப்புனால்தான் நம்மளுக்கு பிரச்சனையே வருது கயிறு இருக்குது கயிறை பார்க்குறோம் இல்லை அறமுறையான வெளிச்சத்தில் அது பாம்பா தெரிஞ்ச உடனே என்ன ஆகுது வெறுப்பு வருது ஓடுறோம் பயந்து ஓடுறோம் வெறுத்து ஓடுறோம் கடல் கரையில் ஒரு சிப்பி கிடக்கு அது வெள்ளி மாதிரி தெரியுது வெள்ளின்னு சொன்னால் என்ன பண்ணுறான் விரும்பி அதை எடுக்க ஓடுறோம் இங்கே விருப்பு பாம்பா பார்த்து வெறுப்பு இது ரெண்டு எதில் வருது புத்தி புத்தி இல்லாதனால வருது கயிறை பாம்பாக பார்த்தது அறியாமை சிப்பியை வெள்ளியாக பார்த்தது அறியாமை கயிறை பாம்பாக பார்க்கும்போது வெறுப்பு சிப்பியை வெள்ளியாக பார்க்கும்போது விருப்பு வருது இந்த ரெண்டும் நீங்கிய மனது தூய்மையான மனது அப்படிங்கிறாங்க முழுசாக போகாத ஞானம் வந்தால் தான் போகும் குறைக்கணும் பார்க்கணும் இந்த இடத்துல நமக்கு ரொம்ப விருப்பு வந்திருக்கு இங்கே வெறுப்பு வந்திருக்கு இங்கே பொறாமல் வந்திருக்கு இப்படின்னு மற்றவங்க பார்க்க மாட்டான் நாம் ஆன்மீகத்தில் வந்திருக்கவங்க ஆராய்ச்சி பண்ணுனால் அந்த தூய்மையான மனம் கிடைக்கும் பிறகு அந்த தூய்மையான மனசு எப்படியா கிடைக்கும் சொன்னா தத் பாத அம்புருக தத்வ சேவா அந்த குருவின் இரண்டு பாத கமலங்களுக்கு சேவை செய்வதில் வாயிலாக மன தூய்மை அடைவதற்கு ஜபம் பண்ண மன தூய்மை அடையும் ரெகுலரா பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தா மன தூய்மை கிடைக்கும் தன்னுடைய தர்மங்களை கடமையை ஒழுங்கா செஞ்சால் மனத்தையுமே கிடைக்கும் தர்ம அனுஷ்டானத்தினாலேயும் கிடைக்கும் இங்கே என்ன சொல்றாருனா குருவின் பாத கமலங்களை சேவை செய்வதின் வாயிலாக குரு சேவைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கு கீதையில் பகவான் சொல்ற நாலாவது அத்தியாயம் முப்பத்தி நாலாவது சுலோகத்தில் பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் இந்த ஞானத்தை பெருவாயாகங்கிறார் கீதையில் நாலாவது அத்தியாயம் முப்பத்தி நாலாவது சுலோகத்தில் பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் இந்த ஞானத்தை பெருவாயாக எங்களுக்கெல்லாம் குருவுக்கு போய் சேவை செய்கிற பாக்கியமெல்லாம் இல்லை நாங்கள் போய் குருவுக்கு போய் எங்கே போய் சேவை செய்கிறது அப்படின்னு நிறையா பேர் நினைக்கலாம் எங்கேயாவது ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தருக்கு பெரியவருக்கு சேவை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பலன் கிடைக்கும் சில பேர் சொல்லுவாங்க நான் யாரோ வேதாந்த குருவுக்கு சேவை பண்ணலையா யாரோ ஒரு அவர் ஒரு குருவானே சேவை பண்ணியிருக்காரு அந்த பலன் வந்து இன்னொரு வேதாந்த குரு அவர் அமைஞ்சார் கலைஞ்சி அவருடைய பலனெலாம் கிடச்சுன்னு சொல்லுவாங்க எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு அனுபவம் உண்டு அதிலையும் சொல்லிடுறேன் நான் வந்து ஆஸ்திவில் எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல இந்த இடத்துல சொல்கிற பழக்கம் உண்டு நான் ஆஸ்தியில் நாஸ்தியனாக இருந்தேன் ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் இருபத்தாறு வயசு வரைக்கும் அந்த வாழ்க்கை மாறி இந்த ஆன்மீகத்துக்குள்ளே நுழைஞ்சு வெறி பிடிச்சி இந்த ஞானத்துக்காக அலைகிறோம் தகுதி பார்த்தா ஞா அப்படிலாம் ஒன்று பெருசாக தகுதின்னு சொல்ல முடியாது ஏன்னா மோசமாக இருந்தால் பற்றி வந்திருக்கேன் ஆத்மாவை பேசினா தத்துவத்தை பற்றி பேசுனா எனக்கு தூக்கம் தான் நிறையா கிளாஸில் தூங்கித்தான் விழுவேன் மற்ற கர்மயோகத்தை பற்றி பேசுனா முடிச்சுக்கிட்டு கேட்பேன் பக்தியை பற்றி பேசுனா கேட்பேன் ஒன்றுமே புரியாது சாமிகிட்டே கேட்டேன் என்ன சாமி ஒன்றும் புரியலை நீங்கள் உங்கள் கிளாஸ் கேட்டால் தூக்கம் தான் வருது சாமியை கேளுங்க புரியும்னார் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சது பகவான் கொடுத்தார் ரொம்ப முடியாமல் இருந்தார் ஒரு குழந்தையை பார்த்துக்கறது மாதிரி பார்த்துக்கறது பற்றிய சூழ்நிலை வந்துருச்சு ஒரு செயலற்று அவர் எதுவுமே ஃபங்க்ஷன் பண்ண முடியாமல் இருந்தார் கூடயே இருந்தேன் ஹாஸ்பிட்டலில் பார்த்து நாள் இருந்தேன் அதுக்கு பிறகு வந்து வகுப்பு கேட்குறேன் திற வளகுனது மாதிரி வளகுது விஷயங்கள் அப்படியே உள்ளே போகுது அந்த குரு சேவையில் அவ்வளவு மனத்தூய்மை நம்மளுக்கு அந்த புரிகிற வாய்ப்பு கிடைக்குது குரு சேவையின் மூலமாக அந்த தகுதியை அடையலாம் அப்படிங்கிறார் பிறகு இது இன்னொரு விஷயம் இருக்குது எப்படின்னு சொன்னீங்கன்னா தர்மப்படி கடமையை செஞ்சாலே நம்மளுக்கு வந்து மனத்தூய்மை கிடைக்கும் அப்படிங்கிறார் நம்ம ஒரு விவசாயம் பண்ணுறோம் அது நம்மளுடைய தர்மம்னு சொல்லணும் விவசாயம் எதுக்கு பண்ணுற பணம் சம்பாதிக்கிறார்கள் என்னுடைய கடமை விவசாயினுடைய கடமை விவசாயம் பண்ணுறது டாக்டருடைய கடமை நோயை குணப்படுத்துறது அந்த பணம் சம்பாதிக்கிறதுங்கிற நோக்கத்தை விட்டுட்டு இது என்னுடைய கடமை இது என்னுடைய தர்மம்னு செய்யணும் தேனியில் வேத பாட சாவில் பயங்கி ஒரு பதினஞ்சு வருஷங்கள் உட்காந்து வேதம் படிச்சுட்டு இருந்தாங்க சாமி கேட்டார் எதுக்கு வேதம் படிக்கிறேன்னு கேட்டார் எதுக்காக வேதம் படிக்கிற இல்லை வேதம் படித்தா கோயிலில் பூஜை பண்ணலாம் நிறைய சம்பாதிக்கலாம்னு ஒருத்தர் சொன்னான் கோபமெல்லாம் போய் பண்ணலாம் யாகமெல்லாம் பண்ணலாம்னா ஒரு பையன் சொன்னால் இதன் தர்மசாமி வேதம் படிக்கிறது எங்களுடைய தர்மம்னா எப்படி பாருங்கள் எப்படி சொல்லியிருக்கான் பாருங்கள் குழந்தைக்கு படிக்கிறது தர்மம் கிரகஸ்தனுக்கு தன்னுடைய குழந்தைகளை பாதுகாக்கிறது அப்பா அம்மாவை பாதுகாக்க இல்வால்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றி நன்ற துணைங்கிறார் அவனுடைய தர்மம் என்ன மற்ற மூணு பேரையும் கவனிக்கிறது இல்லாடத்தான் என்னுடைய தர்மம் குழந்தைக்கு அப்படி இல்லை குழந்தைக்கு அவன் வந்து வாழ்க்கைக்கு படிக்க வேண்டியெல்லாம் படித்து முடிக்க வேண்டியது ப மாணவனுடைய தர்மம் அப்புறம் சமுதாயத்தில் அந்த சத்திரியனுடைய தர்மம் என்ன எங்கே அதர்மம் நடந்தாலும் அதை கண்டிக்கணும் அது சத்திரிய தர்மம் கடமை அது நான் எலெக்ஷனில் செய்கிறதுக்காக செய்கிறேன்னு சொல்லக்கூடாது சத்திரியர்கள் எனக்கு தர்மம் அது அதர்மத்தை போக்குறது தர்மம் சத்திரியனுக்கு பிராமணர்களுக்கு என்ன தர்மம் வேதம் போதுறது படிக்கிறது சொல்லித்தர்றது கல்வியை புகட்டுவது இதெல்லாம் அப்படியெல்லாம் அந்த காலத்தில் பிரிச்சிருக்காங்க பார்த்தா அது வேற மாதிரி ஆயிடுச்சு அதனால அந்த தர்மத்தை செய்தாலும் சித்த சுத்தி அடையலாம் அப்படிங்கிறார் அப்ப இந்த நாலு விஷயம் வந்தாச்சுங்க ரெண்டாவது சுலோகம் நான் என்ன செய்ய போகிறேன்னு பிரதிஜை பண்ணிட்டாரு உறுதிமொழி சொல்லிட்டாரு எதற்காக செய்ய போகிறேன்னு சொல்லியிருக்காரு யாருக்காகன்னு சொல்லிட்டாரு அதை அடைவதற்கு என்ன உபாயங்கிறதையும் சொல்லியிருக்காரு ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை முடித்துட்டு முடித்தார் தத் பாதாம் புருகத்வந்தனா இங்கே அந்த இடத்துல இந்த இடத்துல தத் பாதாம் துவந்த அப்படின்னா அந்த அந்தன்னு நான் அந்த குருவின் பாத அம்புருகத்வந்துவ துவத்வ அப்படின்னா இரண்டு பாதம்னா பாதம் இரண்டு பாதங்களை அம்புருக அது பிரிக்கணும் தத்து பாத அம்புருகத் துவத்வ அந்த குருவின் இரண்டு பாத கமலங்களுக்கு அம்புருகன்னா தண்ணீரில் வளர்ந்த நடத்தோம் முதல் சுலோகத்தில் பார்த்தோம் அம்பு ஜென்மனேன்னு பார்த்தோம் தாமரையில் தோன்றியன்னு பார்த்தோம் அங்கேயும் பாத கமலங்களுக்கு சொல்கிறார் தாமரை சொல்கிறார் முதல் சுலோகத்தில் அங்கு அம்பு ஜென்மனே தான் தண்ணீரில் தோன்றி அம்புன தண்ணீர் இங்கே அம்புகன் சொன்ன கமலங்களுக்கு சேவா சேவை செய்வதின் நிர்மல தூய்மையான சேதசாம் மனதை அடைந்தவர்களுக்கு அந்த குருவின் இரண்டு பாத கமலங்களுக்கு சேவை செய்வதின் வாயிலாக தூய்மையான மனதை அடைந்தவர்களுக்கு இது முதல் வரி இரண்டாவது வீடு சுக போதாய தத்வஸ்ய சுக போதாய தத்வஸ்ய தத்வசிய என்ன சொன்ன அந்த பரம்பொருளின் தன்மையை தத்துவம்னா பரம்பொருள் பரம்பொருளின் தன்மையை சுக போதாய எளிதில் விவேகோயம் விவேக அயம் அதாவது அயம் விவேக இந்த விவேகமானது இந்த விசாரமானது விதீயதே செய்யப்படுகிறது ரெண்டாவது வரியில அந்த பரம்பொருளின் தன்மையை எளிதில் புரிந்து கொள்வதற்காக இந்த விசாரமானது செய்யப்படுகிறது இது இந்த சுலோகத்தினுடைய அர்த்தம் அந்த குருவின் இரண்டு பாதகமனங்களுக்கு சேவை செய்வதின் வாயிலாக தூய்மையான மனதை அடைந்தவர்களுக்கு பரம்பொருளின் தன்மையை எளிதில் புரிந்து இந்த விசாரமானது செய்யப்படுகிறது இது ரெண்டாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் மூணாவது படிக்கணும் சப்ஸ்ப்போ வேக்கேத விகூப்பண்ணம் வைி தேகூ பித்த முதல் இரண்டு ஸ்லோகங்களில் மங்கள சுலோகத்தில் பிரார்த்தனை பண்ணினார் இரண்டாவது சுலோகத்தில் பிரதிஜை பண்ணார் நான் என்ன சொல்லப்போறேன்னு சொன்னார் யாருக்காக சொல்லப்போகிறேன் எதற்காக சொல்லுகிறேன் அந்த யாருக்காக அந்த அதிகாரி தகுதி அந்த தகுதியை அடைவதற்கு வழி என்ன என்பதையும் சொன்னார் ஒரு இந்த விஷயத்தினால் சா அனுபந்த சதிஷ்டயம் சொல்லப்பட்டது விஷயம் என்ன தத்துவ விஷயம் பரம்பொருள் தத்துவத்தை பற்றிய விஷயம் சம்பந்தம் என்ன குரு சாஸ்திரத்தின் மூலமாக விசாரம் செய்வது சம்பந்தம் பலன் என்ன மோட்சம் அதை அறிஞ்சாலே மோக்ம் கிடச்சிரும் அதிகாரியார் தூய்மையான மனதை உடையவர்கள் இதெல்லாம் இந்த முதல் ரெண்டு ஸ்லோகத்தில் சொல்லி முடிச்சுட்டு மூணாவது ஸ்லோகத்தில் விஷயத்துக்கு நேரடியாக வர்றார் டைரக்டாக இனிமேல் வந்து அப்படியே தத்துவ விஷயத்துக்கு வந்துடுறார் இந்த அத்தியாயத்தில் பொதுவாக என்ன செய்ய போகிறார்னா ஜீவன்னா என்னென்னு நிர்ணயம் பண்ண போகிறார் கடவுள்னா என்னென்னு நிர்ணயம் பண்ண போகிறார் கடவுளுக்கும் ஜீவனுக்கும் உள்ள சம்பந்தத்தை சொல்ல போகிறார் மகாவாக்கியம் ஜீவ ஈஸ்வர் ஐக்கியம் பிறகு இந்த ஞானத்தை பெறுவதற்கு கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் சிரவண மனநீத்யாசனத்தை சொல்ல போகிறார் பிறகு இதனாலோட பலனை சொல்ல போகிற இந்த அத்தியாயத்தில் டைரெக்டாக இப்போ ஆரம்பிக்கிறாரு விஷயத்துக்கு ஆரம்பிக்கிறாரு மூணுலேருந்து ஒம்பது வரைக்கும் ஜீவ தத்துவம் ஜீவனினுடைய உண்மையான சுரூபத்தை சொல்லப் போகிறார் ஜீவனுடைய உண்மையான சுரூபம் என்ன சச்சிதானந்த சுரூபம் சொல்லுவான் சத்து சித்து ஆனந்தம் இல்லையே என் சொரூபமே வேறையே நான் அப்படிப்பட்டவனே நான் கோபக்காரனே நான் இப்படிப்பட்டவன் நான் தானவான் இதெல்லாம் சொரூபம் இல்லை அவன் சொரூபமே வேறப்பா அவன் கோபக்கார இம்பமா அது இல்லை அவன் பொறுமையான இம்பம் இதெல்லாம் குணங்கள் சொரூபங்கிறது நான் சத்து சித்து ஆனந்த சுரூபமானவன் சத்துன இருத்தல் நான் இருக்கிறேன் சித்துனா இருக்கிறேன் என்பதை உணர்கிறேன் ஆனந்தம்னா ஆனந்தமாக இருக்கிறேன் நீங்கள் முதல்ல ரெண்டு சொன்னது கரெக்டு சத்து சொன்னீங்க சித்து சொன்னீங்க கரெக்டு ஆனந்தமாக இருக்கிறேங்கிறது ஏன் போய் சொல்கிறீங்க ஆனந்தமாக நான் எங்கே இருக்கேன் ஏதோ ஒரு ஒரு நொடியில் வந்துட்டு போகிறது மாதிரி ஆனந்தம் வந்து வந்து போகுது ஆனந்தமாக என்றைக்கு இருந்தேன் இந்த மின்னல் அடி மின்னல் பார்த்துருக்கீங்களா ஒரு செகண்ட் தான் வெளிச்சம் இருக்கும் வந்துட்டு போயிடும் வர்றதுன்னு தெரியாது போகிறது அப்படித்தான் ஆனந்தம் வருது எங்கே ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கேன்னு சொல்கிறீங்க உண்மையிலே ஆனந்த ஸ்வரூபம் தான் விளக்க போகிறார் ஒரு வடிவேல் ஜோக்கில் கூட ஒன்று வரும் கொண்டு பார்க்க போவான் பேரை மின்னல்னு பேரை வச்சுருப்பாங்க அந்த மிண்டல்னு மின்னல் மாதிரி ஒரு செகண்ட் வந்துட்டு ஓடி போயிடுறேன் அப்படித்தான் இருக்குது ஆனந்தம் வர்றது மாதிரி வருது போகிறது மாதிரி போயிடுது சத்து புரியும் சித்து புரியும் இப்போ சித்தை புரிய வைக்க போகிறார் பிறகு சத்தை புரிய வைக்க போகிறார் ஆனந்தத்தை அழகாக புரிய வைப்பார் நம்மளுடைய உண்மையான சொருபம் மட்டும் இந்த ஆனந்தம் நான் உண்மையிலேயே ஆனந்தமாக இருக்கேங்கிற விஷயம் பெரிய சிக்கலான விஷயம் புரிஞ்சுக்கிறது கடைசி அஞ்சு அத்தியாயம் அதுக்காக எழுதியிருக்கார் பஞ்ச தேசிய இல்லை ஆனந்த பிரகரன் சொல்லி அஞ்சு அதிகம் எழுதியிருக்கிறார் அதை படித்தா தான் தெளிவு கிடைக்கும் போகிற அளவுக்கு போறதுலேயே நிறைய புரிய வச்சிருவர் இங்க சித்வரூபம் மூணுலருந்து ஆறு வரைக்கும் மூணாவது சுலோகத்திலிருந்து ஆறாவது சுலோகம் வரைக்கும் சித்வரூபம் நிலைநாட்டப்படுகிறது அதுக்கு என்ன பண்றாருன்னு இந்த சுலோகத்தில் வெளிப்பு நிலை நாம் முடிச்சுக்கிட்டு பக்கம் பண்றோம் பாருங்க இந்த அவஸ்தையை எடுத்துக்கிட்டு விளக்குறார் பிற கனவை எடுத்துக்கிட்டு விளக்குவார் பிறகு உறக்கத்தை எடுத்துக்கிட்டு விளக்குவார் இந்த மூணு வர்ற ஒரே இடம் எதுவும் தெரியுமா விழிப்பு கனவு உறக்கம் மூணு வர்ற ஒரே இடம் வகுப்பு இந்த வேதாந்த வகுப்பில் ஒன்று கிளாஸில் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா விழிச்சிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம் நான் சொல்கிறது உன் காதில் விழுந்தான் வீட்டை நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கனவில் இருக்கீங்கன்னு அர்த்தம் முழிச்சுக்கிட்டுதே இருக்கீங்க விஷயம்பூரை எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ என்ன பண்ணுறான் இங்கே நேரடியாக அனுபவத்துக்கு வரல இந்திரியங்களில் இருக்குது வேலை செய்யாமல் உட்காந்துருக்கு மனசு அது வந்து கனவு ரெண்டும் தூக்கமும் வந்துடும் வேதாந்த வகுப்பு நேச்சரே என்னன்னு சொன்னால் இது மூணும் வரும் விழிப்பும் வரும் கனவும் வரும் உறக்கமும் வரும் இந்த மூணையும் எடுத்த மூணில் தான் இருப்பான் ஒன்று முழிச்சுக்கிட்டு இருப்பான் இல்லாட்டி தூங்கி கனவு கண்டுக்கிட்டு இருப்போம் கனவு காணாமல் ஆழமாக தூஞ்சிக்கிட்டு இருப்பான் இந்த மூணு நிலையை எடுத்து நான் ஒரே மாதிரியான அறிவுஸ்வரூபம் உணர்வு ஸ்வரூபம் என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் உணர்வுங்கிறத நிலைநாட்டுறாரு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த நாலு ஸ்லோகத்தில் இங்கே சித் சித்துனா என்னன்னா உணர்வு அறிவுன்னு அர்த்தம் அறிவு சொரூபம் உணர்வு ஸ்வரூபம் அர்த்தம் அதை நிறைவேற்று இங்கே வந்து அதை நிர்ணயம் பண்றார் இதில் என்ன சொல்றாருன்னா மூணு கருத்து சொல்றார் இந்த ஸ்லோகத்தில் விழிப்பு நிலையில் சாஸ்திரத்தில் ஜாக்கிரத் அவஸ்தைன்னு சொல்லுவோம் அதுக்கு பேர் ஜாக்கிரத் அவஸ்தைன்னு சொல்வோம் ஜாக்கிரத்த அவஸ்தையில் வெளிப்பு நிலையில் விஷயங்கள் பல இருக்கான் ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்த மாதிரி இல்லை அந்த விஷயம் இன்னொரு மாதிரி இல்லை விஷயங்கள் பல இருக்குது இது தெரிஞ்ச விஷயம் தான் அதுவே விரும்ப விளக்கி சொல்கிறார் ஃபேன் ஒரு விஷயம் நான் பேசுகிற சப்தம் ஒரு விஷயம் இதை பார்க்குற இது ஒரு விஷயம் டி சாப்பிட்ட நல்லா இருந்து சொன்னேன் அது ஒரு விஷயம் கிழங்கூட நல்லா இருந்து சொன்னாங்க அது ஒரு விஷயம் சுவைக்கிற விஷயம் பார்க்குற விஷயம் கேட்குற விஷயம் தொட்டு உணர்கிற விஷயம் இப்படி விஷயம் பல இருக்குது சுவைக்கிறதுலே பல இருக்குது ஒன்று ஒன்றை போல் இல்லை ஒன்றான பிரமத்தில் ஒன்று போல் ஒன்றும் இல்லைபாங்க எல்லாம் ஒரே பரம்பொருளாம் அதில் பார்க்குறது ஒன்று கூட ஒன்று போல் இல்லையா ரெட்ட குழந்த பிறக்கும் ஒட்டி ரெண்டுக்கும் பார்த்தா ஏக பிற டிஃப்ரெண்ட் இருக்கும் வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்கும் ஒன்று கூட ஒன்று போல் இல்லைங்கிற பார்க்கற அவ்வளவு வேறுபாடு இருக்குது ஆனால் அதை யார் பார்க்குறனோ அவன் வந்து அந்த பார்க்குற பொருள் வேற அறிகிறவன் வேற இது ஒரு விஷயம் சொல்கிறார் நான் அறிபவன் இந்த அறிவு வேறு பார்க்கப்படும் பொருள் வேறு இது ரெண்டாவது கருத்து மூணாவது கருத்து இந்த அறிவு ஒன்றே ஒன்றுதான் பல அல்ல அப்படின்னு மூணு கருத்தை அங்கே நிறைவேற்றுறார் ஜாக்கரே வேத்தியா சப்த ஸ்பர்ஷ ஆதாய பிரதக் வைசித்திரயாத் அதாவது ஜ அவஸ்தையில் அறியப்படுகின்ற சப்தம் ஸ்பர்ஷம் முதலியவைகள் ஒன்றுக்கொன்று வேறுபட்டவை அதாவது ஒரு பொருள் மாதிரி ஒரு பொண்ணு இல்லைன்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்னென்னா ஒவ்வொன்றுக்கு ஒரு குணம் இருக்குது அதனால் ஒரு பொருள் மாதிரி ஒரு பொருள் இல்லைங்கிறார் மிருகங்கள் வேறு மனிதர்கள் வேறு தாவரங்கள் வேறு ஜட பொருள்கள் வேறு இப்படி பல பொருள்கள் இருக்குது ஒன்றை பார்த்தா இன்னொன்று வேறையாத்தையும் இருக்கும் சாஸ்திரத்தில் ஒரு பேதமே இருக்குது ஸ்வகத சச்சாதிய விசாதிய பேதம்னு சொல்லுவாங்க நம்மளுக்குள்ளே பேதம் இருக்கும் நான் ஒரு ஆள்னு சொன்னேன் எனக்கு தலை வேற கண்ணு வேற கை வேற காளு வேற மனிதர்கள்னால் நானும் மனிதர்கள் தான் நீங்களும் மனிதர்கள் தான் நாம் வேற மனித நான் ஒரு ஆள் நீங்கள் ஒரு ஆள் இதுக்குள்ளே பேதம் மனிதர்களுக்குள்ள பேதம் பிறகு நான் மனிதர்கள் அது தாவரம் அது மிருகம் இனத்திலே பேதம் இப்படி பார்த்தா பேதங்கள் நிறைய ஒன்றுக்கு ஒன்று அது என்ன சொல்கிறாருன்னா சப்த ஸ்பர்ஷாதிங்கிறார் அதாவது சப்தம்னா கேட்குறது ஸ்பர்ஷம்னா தொடர்றது அதோட சேர்த்துக்கிறேன் நம்ம இந்த ரஜம் அதாவது சுவை சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம்னு சொல்லுவாங்க இந்த ஐந்து விஷயத்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அந்த ஐந்துலேயுமே பல வேறுபாடுகள் இருக்குது அப்படிங்கிறார் இந்த பொருள்கள் வேறுபடுறதுனால தான் எண்ணங்களும் பழைய பலவாக வருதுங்கிறார் நூறு எண்ணெய் வந்தால் நூறு பொருள் இருக்கும் நூறு பொருள் இருந்தால் நூறு எண்ணெய் வரும் எண்ணம் போய் அங்கே சேரலை என்ன ஒரு பொருளை பார்க்கவே முடியாது இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் உங்கள் காது திறந்துருக்கு சப்தம் காதில் விழுகும் அப்போ சப்தம்ங்கிறத நீங்கள் கேட்டு உணர்றீங்க காது திறங்குது சப்தம் பேசுகிறேன் போகிறேன் எண்ணம் எங்கேயோ போயிடுச்சு நான் என்ன பேசுகிறேங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது தெரியவே தெரியாது சாமி என்னமோ சொன்னார்ன்னு கேட்க முடியும் எண்ணம் போய் அந்த விஷயத்தில் ஜாயின்ட் ஆனால் தான் அந்த விஷயத்த போய் அறிவு வரும் அப்போ அது பதிவாயிரும் இல்லை அந்த விஷயம் போய் பதிவாயிடும் உள்ளே போய் ஒரு ஞாபகத்தில் மறக்கலாம் ஆனால் என்னைக்கே எடுத்துகிட்டு ரிப்பீட் ஆகும் உள்ளேயே போகலன்னா பார்த்துக்கிட்டே இருப்போம் ஏதாவது சிந்திச்சுக்கிட்டு இருப்போம் முன்னாடி எடுத்து நடந்து போவார் கண் திறந்துட்டே இருக்கா அப்போ என்னப்பா நான் இப்போ வந்துட்டு போனேன் பார்க்கவே இல்லையேம்பாங்க கண்ணு திறந்திருக்க அவர் முன்னாடி போயிருப்பார் அந்த எண்ணங்கள் போய் விஷயங்களை பார்க்கும்போது அந்த விஷயம் உள்ள போ இப்படி பல விஷயங்கள் இருக்குது பல எண்ணங்கள் இருக்கின்றன பிறகு அந்த விஷயங்களும் நானும் ஒன்றா அப்படின்னா விஷயங்கள் வேற பார்க்குற அறிவு வேறு இந்த வேதாந்தத்தில் ஆரம்பத்தில் ஒன்று சொல்லுவாங்க திரு திருஷ்ய விவேகம்னு பேர் அறிபவன் வேறு அறியப்படும் பொருள் வேறுன்னு எதுக்கு சொல்லுவாங்கன்னா நான் வந்து என்ன நினச்சிக்கிட்டுருக்கேன் நான் வந்து இத்தனை வயசு உள்ளவன் இவ்வளோ வெயிட் உள்ளவன் இன்னும் நிறம் உள்ளவன் இன்னும் இந்த மாதிரி மனம் உள்ளவன் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்னை நினைக்கும் பொழுது சாஸ்திரம் என்ன சொல்ல அதெல்லாம் நீ கிடையதே கிடையாது பாங்குது இதெல்லாம் இதுக்கெல்லாம் வேறையாக நீ இருக்கேன்னு சாஸ்திரம் சொல்லுது இந்த வெயிட்டு கெயிட்டு இதெல்லாம் உன்னுடைய சொரூபம் இல்லை இதுக்கு வேற யாத்தி எப்படி சொல்லுவாங்கன்னா அதுக்கு ஒரு அவர் புரிய வைக்கிறக்க ஆரம்பத்தில் ஒன்று சொல்லுவாங்க அறிபவனும் அறியப்படும் பொருளும் வேறுன்னு சொல்லுவாங்க சொல்லும் பொழுது இப்போ இந்த ஃபோன் இருக்குது இந்த ஃபோன் நான் அறிகிறேன் இப்போ ஃபோன் நான் இல்லை இல்லை இந்த புஸ்தகத்தை நான் அறிகிறேன் இந்த புஸ்தகம் நான் அல்ல இந்த ஃபேனை நான் அறிகிறேன் ஃபேன் நான் இல்லை அப்புறம் அப்படியே இங்கே வர்றேன் இந்த வேஷ்டி துண்டு அறிகிறேன் துண்டு நானா நான் எதை அறிகிறேனோ நான் அல்ல அப்படியே உள்ளே வர்றேன் என் கையை நான் அறிகிறேன் கை இருக்கு தெரியும் கை நான் அல்ல தலையை நான் அறிய தலை நான் அல்ல உடம்பு முழுசா நான் அறியிறேன் உடம்பு அறியப்படுவதால் உடம்பு நான் அல்ல உடம்புக்கு வேறாக நான் இதை அறிவது போல் உடம்பை அறிகிறேன் அதனால் உடம்பு வேறு நான் வேறு அப்படின்னு புரிய வைப்பாங்க சில பேர் உடனே உடம்பு வேறன்னு புரியுது மனசு நானே அப்படின்னு சொல்லலாம் பிறகு என்ன மனதையும் அறிகிறேன் என் மனசு இன்னைக்கு நல்லாவே இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம் மனசை நான் பார்க்கறேன்ல இன்னைக்கு மனசு எனக்கு குதூகலமா இருக்கு ஆனந்தமா இருக்குன்னு மனசை நான் பார்க்கறேன் எதையெல்லாம் அறிகிறேனோ அது நானாக இருக்க முடியாது இந்த கட்டடத்தை அறிவது போல் இந்த வெளிப்பொருள்களை அறிவது போல் இந்த உடம்பையும் மனதையும் அறிவதால் அறிபவன் நான் வேறாகத்தான் இருக்க முடியும் விஷயங்கள் பல இருக்கிறது அதிலிருந்து வேறுபட்டுத்தான் இந்த அறிவு என்னுடைய உணர்வுஸ்வரூபம் இருக்க முடியும் நிரூபணம் என்றார் அறிவு வேறு அறியப்படும் பொருள் வேறு பிறகு இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அறிவு பல அல்ல இதை அறியும் அறிவு ஒன்று ஏகம் அப்படிங்கிறார் இது ஃபோனை பற்றிய அறிவு புஸ்தகத்தை பற்றிய அறிவு இந்த ஃபேனை பற்றிய அறிவு இப்படி பல அறிவு மாதிரி தெரியுது ஆனால் எல்லா அறிவையும் பார்க்குற ஒரு அறிவு இப்படியும் வேறு வேறையாக இருந்தால் ஃபேனை தெரிஞ்ச உடனே இங்கே வந்த பிற ஃபேனை பார்த்த அறிவு இல்லையே தெரியாது நம்மளுக்கு இது எல்லாத்தையும் கவனிக்கிற அறிவு ஒரே ஒரு அறிவு தான் இருக்குது இது தெரியும் என்பதும் எனக்கு தெரியும் இது தெரியாது என்பதும் எனக்கு தெரியும் சொல்கிறோமா இல்லையா உனக்கு சம்ஸ்கிருதம் தெரியுமா தெரியாது தெரியாதுங்கிறத தெரிஞ்சிருக்கா இல்லையா தெரியாது சில பேருக்கு தெரியாதுங்கிறதே தெரியாது தெரியாதுங்கிறதே தெரியாது சில பேருக்கு எங்கள் ஊரில் கிராமத்தில் ஒருத்தர் இருந்தார் புத்தி கொஞ்சம் மந்தமானது தனக்கு வயிறு நிறைஞ்சிச்சுங்கிறது தெரியாது சாப்பிடும்போது வயிறு சாப்பிடுவார் பந்து இப்போ எல்லாம் சாப்பாடு போடுவாங்க கொஞ்சம் மைண்டு தான் இருக்க கூப்பிட்டேன் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார் இருக்கும்போது திணறி முத்தி அப்படியே உள்ளா திரிப்பார் இப்போ அவனுக்கு வயிறு நிறஞ்சி செந்திரிப்பா பேர் ராஜு எந்திரி வயிறு நிறைஞ்சி செந்திரி கையை அப்படி தூக்கி விடுவாங்க அவர் சாப்பிட்றது அவனுக்கு வயிர் நிறைஞ்சி வச்சுங்கிறது கூட தெரியாது நம்மளுக்கு அப்படி இல்லை பொதுவாக எனக்கு இந்த விஷயம் தெரியும் அது ஒரு அறிவு தெரியும்னு சொல்லுது இன்னொரு அறிவு என்ன சொல்லுது எனக்கு தெரியாதுன்னு சொல்லுது அறிந்ததையும் அறியாததையும் அறிகின்ற அறிவு அப்படிங்கிறார் இது வந்து மாறாமல் இருக்கின்றது ஒரு ருத்ராட்சம் அந்த ருத்ராட்ச மாலை இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஒன்று போல் இருக்க மாலையை இணைச்சிருக்கிறது ஒரு நூல்தான் ருத்ராட்சம் தனித்தனி அது எல்லாத்தையும் கோர்த்து பார்க்கறது ஒரே ஒரு நூல் பல அறிவு இருந்தாலும் எல்லாத்தையும் இணைச்சி கொண்டு வந்து பார்க்குற அறிவு ஒரே ஒரு அறிவு தான் இருக்குது ஒரே ஒரு உணர்வு தான் நம்மளுக்குள்ள இருந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லலாம் இங்கே இருக்கு இந்த அறையில் எத்தனையோ பேர் உக்காந்துருக்கோம் எத்தனையோ பொருள்கள் இருக்குது சேர் இருக்குது ஆட்கள் இருக்கும் மைக்கு இருக்குது ஃபேன் இருக்குது ஃபோன் இருக்குது ஸ்பீக்கர் இருக்குது எல்லாம் இருக்குது பொருள்கள் பல இருக்குது இருட்டான்னு தான் தெரியுமா தெரியாது வெளிச்சம் எத்தனை வெளிச்சம் இருக்குது ஒரே வெளிச்சம்தான் ஒரே வெளிச்சம் எல்லாத்தையும் பாதிக்கிட்டே இருக்கு காம்பிக்க வெளிச்சம் ஒன்று பொருள்கள் பல அதே மாதிரி விஷயங்கள் பல அந்த விஷயங்களுக்கு அந்நியமாக இருந்து தனியாக இருந்து இந்த அறிவு பார்க்குது அந்த அறிவு பல அல்ல ஏகமாக ஒன்றாக இருக்கிறது கொஞ்சம் புரிய கஷ்டமாக இருக்கும் கேட்டுக்கிட்டே இருங்க அடுத்த மூணு அவஸ்தையை வந்த பிறகு கொஞ்சம் புரியும் பிறகு அத்தியாயம் முடியும் போல நல்லா புரியும் புரியலேன்னு கவலைப்பட வேணாம் அதனால் பிறகு இதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார் சம் வித் அப்படிங்கிறார் ஷம் ஞானம் அறிவு ஷம்முன்னா மாறாமல் இருக்கக்கூடிய அறிவு அந்த அறிவு மாறாமல் இருக்கிறதுனால தான் அதை நம்மளால் புரிஞ்சுக்கிற முடிகிறது அப்படிங்கிறது இப்போ ஒரு அறையில் இருக்கோம் ஒருத்தர் வந்து ஒரு அறையில் உட்காந்துருக்கான் அந்த ரூமுக்குள்ள இப்போ நானே இங்கே இருக்கேன் நான் அந்த இடத்துல உட்காந்துருக்கேன் எத்தனையோ பேர் வர்றாங்க போறாங்க என்கிட்ட சாயந்தரம் கேட்டால் நான் காலையில் வந்து சாயந்தரம் வரை உட்காந்துருக்கேன் எத்தனை பேர் வந்தாங்க யார் யார் வந்தாங்கன்னா நான் மாறாமல் இங்கே உட்காந்து இருந்தாத்தேன் எல்லாத்தையும் சொல்ல முடியும் மாறாமல் ஒரு ஆள் அங்கே இருந்தாத்தேன் அவர் எல்லாத்தையும் கவனித்து சொல்ல முடியும் ஒரு ஆஃபீஸ்லேயே எடுத்து கொடுத்துருப்பார் ஒரு வாட்ச்மேன் இருப்பார் இன்றைக்கி யார் யார் வந்தால் யார் யார் போனால் எல்லாம் அவர் சொல்வார் அவர் போயிடும் அவர் போயிட்டால் எப்படி தெரியும் நாம் இன்னைக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன நடக்குது யார் வந்தால் எங்கே போனால் எங்கே வருதுங்கிறது எல்லாம் தெரியுது நம்மளுக்கு கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்போ அந்த அறிவு ஒன்றாக இருந்தாதே இதெல்லாம் ஒரு கலெக்ட் பண்ணி சொல்ல முடியும் அறிவு ஒன்று விஷயங்கள் பல அந்த விஷயங்களுக்கு வேறாக இந்த அறிவு இருக்கிறது எதுக்கு சொல்ல வர்றாருன்னா சம்வித் அப்படின்னா இந்த அறிவு ஒன்றாக இருக்கிறது மாற்றமில்லாமல் இருக்கிற அறிவு அப்படிங்கிறார் அனைத்தையும் அறிகின்ற அறிவு சாட்சி சைதன்யம் இப்போ இதில் என்ன விஷயம் சொல்லியிருக்காருன்னு சொன்னால் அறிவு வேற பொருள்கள் வேற பொருள்கள் பல அறிவு ஒன்று இந்த மூன்று விஷயம் பிற அப்படியே சொப்பனத்துக்கு போவர் பிற தூக்கத்துக்கு போவர் பிற மூணில் இருக்க அறிவு ஒன்றுன்னு கொண்டு வருவார் இப்படி அழகாக இந்த விஷயத்தை கொண்டு வர போகிறார் இங்கே சுலோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம் இங்கே ஜாக்கிரத்த அவஸ்தையை நேராக எடுத்துகிட்டு சொல்கிறாரு இங்கே மூணு விஷயம் சொல்கிறாரு ஒன்று விஷயங்கள் பொருள்கள் பல இருக்குது நாம் அறிஞ்சுக்கிற விஷயங்கள் பலவாக இருக்குது அந்த அறிகிற அறிவு அதிலிருந்து வேறையாக இருக்குது அது வேற நான் வேற நான் உள்ளே இருக்கக்கூடிய அறிவு பலவாக இருக்கேன்னா ஒரே அறிவாக இருக்குது அப்படிங்கிறார் இது எப்படி கொண்டு போவார்னா எனக்குள்ளே ஒரே அறிவு இருக்கும்பார் விழிப்பு நிலையில் ஒரே அறிவு தான் இருக்கும்பார் இந்த அறிவுதே கனவுல இருக்குதுன்னு கொண்டு போவார் அதை நிறுவனம் பண்ணுவார் தூக்கத்துலையும் இந்த அறிவுதான் மாறாமல் இருக்கு அதுக்கு பேர் சித்துன்னு பேர் சம் வித் அப்படிங்கிறார் மாறாமல் இருக்கக்கூடிய அறிவு பிறகு என்ன பண்ணுவார் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது ஒரே அறிவும் பாரு இந்த சித்து அப்படிங்கிறத அழகாக நிருபணம் பண்ணி எளிமையாக கொண்டு போக போகிறார் இப்போ அந்த சுலோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம் சப்த ஸ்பர்ஷாதையோ வேத்யா இதில் வை சித்ரையா ஜாக்கரேன்னு இருக்குது அந்த ஜாக்கரே அப்படின்னா ஜாக்கிரத் அவஸ்தையில் அப்படின்னு அர்த்தம் ஜாக்கரே அந்த முதல் வரையில் கடைசி வார்த்தைக்கு முந்தின வார்த்தை சும்மா அந்த புத்தகத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கிறான் அதுக்காக தான் புத்தகத்தை கையில் கொடுத்துருக்கோம் ஜாக்கரே ஜாக்கரத் அவஸ்தையில் விழிப்பு நிலையில் இப்போ நம்ம இருக்கிற விழிப்பு நிலை தூக்க நிலை இல்லை வேத்தியா வேத்தியான்னால் அந்த முதல் வார்த்தைக்கு ரெண்டாவது வார்த்தை அறியப்படுகின்ற வெளிப்பு நிலையில் அறியப்படுகின்ற சப்த ஸ்பர்ஷ ஆத்தைய சப்த ஸ்பர்ஷாதயோன் இருக்கு அது பிரித்தோம்னா ஸ்பர்ஷ ஆதய சப்தம் ஸ்பர்ஷம் முதலியவைகள் சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம்னு சொல்லுவோம் இங்கே என்ன சொல்கிறாருன்னா ஸ்பர்ஷத்தையும் சப்தத்தையும் மட்டும் சொல்கிறார் முதலியவை சொல்லிட்டார் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் முதலியவைகள் பிரதக் ஒன்றுக்கு ஒன்று பிரதக் கடைசி வார்த்தை ஒன்றுக்கு ஒன்று வைச்சித்ரயாத் அந்த முன்னாடி இருக்குது முதல் வரியில் அந்த வேத்தியாவுக்கு அடுத்து வரும் வைச்சித்ரயாத் வைச்சித்ரயாத் வேறுபட்டு இருக்கின்றன விழிப்பு நிலையில் அறியப்படுகின்ற சப்தம் ஸ்பர்ஷம் முதலியவைகள் ஊறு ஓசை முதலியவைகள் ஒன்றுக்கொன்று வேறுபட்டு இருக்கின்றன இது முதல் வரி ரெண்டாவது வரியில் ததக ததக திருக்கு ததோ விபக்தா தத் சம்வித் ஏக ரூபியாண்ண வித் வித்தியதே தத்வித் தத் சம்வித் அந்த முதல் ரெண்டு வரி வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை தத் சம்வித் ஏக ரூபியாண்ண அப்படின்னு இருக்கு தத் சம்வித்னா தத் சம்வித் அப்படின்னா விஷயங்களை தத்துனா அந்த அந்த எல்லா விஷயங்களை அறிகின்ற அந்த சம்வித்தன அறிவானது இந்த வெளியே வேறுபட்டு இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் அறிகின்ற அந்த அறிவானது ததக விபக்தா முதல் வரி ததோ விபக்தான் ததக விபக்தா ரெண்டாவது வரியில் முதல் வார்த்தை அந்த விஷயங்களிலிருந்து வேறாக கொண்டு ஏக ரூபியான் ஒரே சொரூபத்துடன் தொடர்வதனால் வித்தியதே வேறுபடுவதில்லை அது ஒரே மாதிரி அந்த அறிவு இருக்கிறதுனால அது வேற இல்லை ஒன்றா மட்டும் இருக்குது அப்படிங்கிறார் நம்மளுக்கு இருக்கக்கூடிய உணர்வு அறிவு ஒன்று ஏக்கம் விஷயங்கள் பல விஷயங்கள் வேறு அந்த அறிவு வேறு இந்த கருத்து இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து நாலாவது ஸ்லோகம் பண்ணிக்கலாம் ததா ஸ்வப்னேத்ர வேத்தியம் வேத்தியம் தத்ேதோ தயோ ஏக பித்திய இங்க கனவு எடுத்துக்கிறேன் சொப்பட அவஸ்தையை எடுத்துக்கிறார் கனவுல அதே மாதிரி மூணுதான்ங்கிறார் கனவுலையும் விஷயங்கள் இருக்குது அங்கேயும் பார்க்குறோம் கேட்குறோம் சுவைக்கிறோம் எல்லாம் நடக்குது அங்கேயும் விஷயங்கள் பலவாக இருக்குது அந்த விஷயங்கள் வேறு அந்த அரிபவன் வேறாக இருக்கும் அந்த அரிபவனும் ஒரே ஆளாக இருக்கான் அந்த கனவுலையும் அதே மாதிரி தான் அப்படிங்கிறார் அப்புறம் அடுத்த கருத்தை என்ன சொல்கிறாருன்னா அப்போ கனவும் விழிப்பு ஒன்றா அப்படின்னா இல்லை கனவு வேறு விழிப்பு வேறு கனவு வேற முழிச்சுக்கட்டுருக்கிறது வேறு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது கனவுல வந்து பொருள் ஸ்திரமா இல்லை விழிப்பில் பொருள் ஸ்திரமாக இருக்குது வேறுபடுதுங்கிறார் ரெண்டுக்கும் பேதம் இருக்குது கனவுக்கும் முழிச்சு கட்டுருக்குறதும் பேதம் இருக்குது அப்படிங்கிறார் அதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்ல போகிறார் ரெண்டுக்கும் பார்க்குற அறிவு இருக்கே அது ஒரே ஆள்தேங்கிறார் கனவுலையும் பார்க்கக்கூடிய அந்த உணர்வு சித்துங்கிறது ஒன்று தான் அப்படிங்கிற விழிப்பில் பார்த்தா அதே மூணு வேறுபாடு இங்கே இருக்குது பார்க்கப்படும் பொருள் நிறையா இருக்குது பார்க்குறவன் அதிலேருந்து வேறாக இருக்கான் அவன் வந்து ஒரே ஆளாக இருக்கான் கனவுக்கு விழிப்புக்கு வித்தியாசம் இருக்குது கனவில் இருக்க பொருள்லாம் நிலையா இல்லை விழிப்பில் இருக்க பொருள் நிலையா இருக்குது இந்த ரெண்டுக்கும் பேதம் இருக்குது பிறகு இந்த ரெண்டுக்கும் இல்லையுமே இருக்கக்கூடிய அறிவு ஒரே அறிவு இதை விழிச்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தேன் வேறு கனவுலேருந்து பார்த்தவன் வேறு அல்ல அப்படிங்கிற கருத்தை நிலைநாட்டுறார் கதாஸ்வப்னே அப்படின்றார் சொப்பனத்திலையும் அப்படி தான் ப இப்போ முதல் ஸ்லோகத்தில் சொன்னோம்ல அதே மாதிரி கனவுலையும் பார்த்துக்க விஷயம் நிறையா இருக்குது பார்க்குறவன் தனியாக இருக்கும் அவன் ஒரே ஆளாக இருக்கின்றான் அப்படிங்கிறார் முதல்ல கனவுன்னா என்னன்னு பார்க்கணும் சில பேருக்கு கனவுக்கு விழிப்புக்குமே வித்தியாசம் தெரியாது சில அப்படி நடக்குது உண்மையிலே நடக்குது இந்திரிய உபரமே சம்ஸ்கார சக பிரத்யகன் விஷயக இந்த அறிவு கறிவுகள் எல்லாம் செயல்படாமல் இருக்கும் பொழுது ஒரு உலகத்தை பார்க்கின்றோம் நம்மளுடைய நினைவு பதிவுகளிலிருந்து ஒரு உலகத்தை பார்க்கிறோம் அப்போ கண்ணு வேலை செய்கிறதில்ல காது வேலை செய்கிறது இல்லை மூக்கு வேலை செய்கிறது தொட்டு உணர்கிறது வேலை செய்கிற அஞ்சு இந்திரியங்களும் வேலை செய்கிறதில்ல ஆனால் வேலை செய்யாமையே ஒரு உலகம் தெரிஞ்சால் தூங்கும்போது அப்படி தானே கண்ணு மூடித்தான் தூங்குகிறோம் காதில் இது வெளியேருந்து பேசுகிற சத்தம்லாம் கேட்காது ஆனால் உள்ளுக்கில் ஒரு சத்தம் கேட்கும் கனவுல யாரோ நம்மளை திட்டிக்கிட்டு இருப்பான் அல்லது புகழ்ந்துக்கிட்டு இருப்பான் இல்லை ஏதாவது கனவுல சார் நல்ல சுவையாக சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் அங்கே பார்த்த இந்த இந்திரியங்கள் வேலை செய்யாமலே ஏற்கனவே நாம் வெளிப்பில் அனுபவித்த பதிவுகளை வெளிப்படுத்தி ஒரு உலகம் தோன்றாங்க அப்படி வர்றதுக்கு பேரு தான் கனவுன்னு பேர் அப்படிங்கிறார் கனவு எப்பயுமே புதுசாக தெரியாதுன்னு சொல்கிறாங்க சில பேர் சொல்லுவாங்க நாம் ஏற்கனவே அனுபவித்த விஷயத்தை கலந்து கிரியேட் பண்ணி ஒன்று வருமா ஏதாவது அந்த சம்பவங்கள்லாம் கலந்து அதுவாக கிரியேட் பண்ணி ஒன்று கனவாக தெரியும் இல்லை நான் பறக்கிறது மாதிரி கனவு கண்ணு அப்படின்னு ஒருத்தர் சொல்வார் பறவையாக பறந்துருப்போம் போன ஜென்மத்தில் அந்த பதிவு வெளிப்பிட்ருக்கோம் அந்த பறக்கிற ஞாபகம் உள்ள பதிவாக இருக்கும் மனுஷ உடம்பும் இப்போ பதிவாகிருக்கு இது ரெண்டும் ஜாயின் பண்ணே மனுஷன் பறக்கிறது மாதிரி ஒருத்தர் அப்படிதான் கனவு உருவாகங்கிறாங்க சில பேர் சொன்ன பாம்பு மாதிரி ஊறிக்கிட்டே போனேன் பருவத்தர் பாம்பாக பிறந்திருக்கலாம் கனவு அப்படித்தான் தோன்று தான் பதிவுகளிலிருந்து வெளிப்படுகின்ற ஓர் உலகம் கனவு உலகம் புதுசாக எதுவும் தெரியாதுங்கிறாங்க கனவுல வந்து நீ புதுசாக ஏதாவது ஒரு ஜென்மத்தில் இருந்திருக்கு இல்லாட்டி வராதான் பதிவு தான் கனவாக வெளிப்படும் அப்படிங்கிறாங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா கனவில் பல பொருள்களை பார்க்குறோம் எத்தனையோ அங்கே நான் இருந்தால் தான் கனவு கனவுக்குள்ளே நான் இருக்கணும் நான் இருந்தால் தான் கனவுல நடக்கிறதில்ல அங்கேயும் நான் இருப்பேன் அங்கே நானும் இருப்பேன் மற்ற பொருள்கள் இருக்கும் அதை பார்ப்பவனும் இருப்பேன் அந்த பொருள் வேறு பார்ப்பவன் வேறாக இருக்கிறது பிறகு அங்கேயும் ஒரே ஆழ்த்தே அப்படிங்கிறார் ஒரே விழிப்புல எப்படி ஒரே ஆள் அதே மாதிரி அங்கேயே ஒரே ஆள் இங்கே ஒரு சந்தேகம் நம்மளுக்கு வரலாம் எப்படின்னு சொன்னால் மாண்டுவக்கிய உபிஷத்தில் ஒன்று ஒரு நிறுவனம் பண்ணுவார் எப்படி நிறுவனம் பண்ணுவார்னால் ஒருத்தன் கனவு உண்மைன்னு சொல்லுவான் கனவு உண்மை இல்லைங்கிறதுக்கு பல காரணம் சொல்லுவார் சொல்லிவிட்டு அதே காரணத்தை நனவில் சொல்லிப்பார் அப்போ என்ன ஆகும் நனவும் உண்மையிலேனு ஆகி போயிடும் ரெண்டையும் நிறுவனம் பண்ணுவார் கனவுக்கு நனவுக்கு வித்தியாசம் இல்லைன்னு அதெல்லாம் யாருக்கு சொல்கிறதுனா சாதாரணமாக சொன்னால் புரியாது அது மாண்டவிக்கிய காரிகள் ஒரு பெரிய விளக்கமே இருக்குது கனவும் இந்த நாடகம் ஒன்று ப்ரூஃப் பண்ணிடுவார் மறுக்கவே முடியாது அப்படி ப்ரூஃப் பண்ணுவார் அவர் அதெல்லாம் உத்தம அதிகாரிகளுக்கு இங்கே கனவு வேற விழிப்பு வேறதான் நம்ம இங்கே சாதாரண நம்மள நடத்த நம்ம சாதாரண மக்களுக்கு கனவு வேற விழிப்பு வேறதான் ஏன் காரணம் என்னன்னு சொன்னால் கனவுல பார்க்குற பொருள் வந்து எனக்கு மட்டும்தான் உண்மையாக இருக்கு ஒரு வித்தியாசம் நம்ம சொல்லலாம் இப்போ நான் கனவுல வந்து நான் தூங்கிக்கிட்டு நல்லா படு தூங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அலறி அடிச்சு கீழே விழுகிறேன் ஏண்டா அப்படி அழறி அடிச்சு கீழே விழுத்தன் கேட்கிறான் இப்பா காட்டுக்குள்ளே போயிருந்த புளி என்னைய துரத்தி வந்துச்சு பார்த்துக்க அப்படிங்கிறான் எங்கடா புளி துறத்து கனவுல கனவா அப்படின்னு போயிருவான் ஏன்னா அவனுக்கு தெரியாது நம்மளுக்கு புளி தெரிஞ்சிருக்கும் காடு தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு மட்டும் எது உண்மையா தெரிஞ்சுச்சோ அது கனவு அது மற்றவங்களுக்கு தெரியாது அது மட்டும் விழிச்சவன ஓடி போயிடும் இருக்காது நனவில் அப்படி இல்லை நனவெலாம் இப்போ இந்த மைக்கு இருக்குன்னு சொன்னால் அந்த புஸ்தகம் எனக்கும் தெரியுது உங்களுக்கும் தெரியுது எல்லாேருக்கும் தெரியுது இப்போ வீட்டிலேருந்து வந்துட்டேங்க வீடு இங்கே இருக்கா வீடு இல்லை போனால் வீடு போயிடுமா இல்லை கனவுல ஒரு பங்களாவில் வாழ்ந்துருக்கீங்க திருப்பி முடிச்சாச்சு அந்த பங்களா வருமா திருப்பி வராது கனவு வந்து அது ஒரு தற்காலிக அது நமக்கு மட்டும் உண்மை நினைவு அப்படி இல்லை அது கொஞ்சம் எல்லாருக்கும் அது உண்மையாக இருக்குது அதுவும் பொய்ய தான் அது வேறு அது பின்னாடி போகும்போது அந்த லாஜிக்கெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம் அங்கே உருவாக்குனது யாருன்னு சொன்னால் கனவில் இங்கே வெளியே அந்த ஸ்பேஸ் இருக்குது எல்லாருக்கு அங்கே கனவு உலகை படைத்தது யாருன்னு சொன்னால் நான் தான் படைச்சேன் அங்கே ஒரு ஆகாசம் வருது இதே மாதிரி ஆகாசம் அங்கே இருக்குது வெளி வெட்ட வெளி ரதம் இருக்குது கார் இருக்குது பங்களா இருக்குது உறவினர்கள் இருக்காங்க எல்லாம் இருக்காங்க அதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு நானே என் மனசுக்குள்ளேருந்தே படைச்சிருக்கேன் எனக்குள்ளேருந்தே படைச்சு நான் மட்டும் பார்க்குறேன் கனவுல விழிப்பு நிலையில் அப்படி இல்லை இது எல்லாருக்கும் தெரியும் இது இருந்துக்கிட்டே இருக்க ஒரு தொடர்ச்சி இருக்குது இதில் அதில் ஒரு தொடர்ச்சி இருக்குது அது ரெண்டு வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்கிறார் அது வேற இது வேற அப்படிங்கிறார் அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க நான் வந்து நல்லா அறுசுவை உணவு சாப்பிட்டு நல்லா தூங்கிக்கிட்டு தூங்க போகிறேன் அங்கே தூங்கியாச்சு தூங்கின உடனே காட்டில் எங்கேயும் நடந்து போய்கிட்டிருக்கேன் சாப்பிடாமல் பசி வயிற்ற கில்லுது கனவில் வயிறு முட்டை சாப்பிட்ருக்கேன் தூங்கியாச்சு இந்த சாப்பாடு அங்கே எனக்கு பசிங்கிற ஒரு துக்கம் வந்துச்சு அது போக்குமா அது இந்த இது வந்து அதை போக்குமா அந்த பசி அந்த துக்கம் அங்கே இருக்கத்தையும் செய்யுது அங்கே ஒருத்தர் வந்து சாப்பாடு கொடுக்குறாரு கனவில் உடனே என்ன நல்லா சாப்பிட்டு பசியெல்லாம் அடங்கி போகுது அப்போ கனவில் வந்த பசியை விழிப்பில் சாப்பிட்ட சாப்பாடு அங்கே பயனற்று போயிடும் போயிருந்தா இல்லைங்களா அங்கே கனவில் வந்த சாப்பாடு தான் அந்த பசியை நீக்கும் அதனால் கனவு வேற விழிப்பு வேறேங்கிறார் ரெண்டுக்கு வித்தியாசம் இல்லைங்கிறது இன்னொரு கருத்து சொல்லுவாங்க ஒரு விவசாயி தூங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னா குழந்தைக்கு உடம்பு இல்லை உடம்புக்கு முடியல வெளியே தண்ணியில் படிச்சு தூங்கிக்கிட்டு வந்திருக்காரு தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த உடம்புக்குரிய குழந்தை இறந்து போச்சு மனைவி எழுப்பி குழந்தை இறந்து போச்சு அப்படிங்கிறாரு அவர் பதட்டம் இல்லாமல் அமைதியாக உட்காந்துருக்கார் நாங்கள் குழந்தை இறந்து போச்சுங்கிற அமைதியாக உட்காந்துருக்கீங்க பேசாமல் இருக்கீங்களே அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்கிறாரு இப்போ எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது தூங்கிக்கிட்டு இருக்கும் உடனே நான் ஒரு பெரிய ராஜாவாக இருக்கேன் எனக்கு ஏழு குழந்தைங்க பிறந்துச்சு நாங்கள் எல்லாம் அப்படியே வெளியே போய்கிட்டே இருக்கோம் கூப்பிட்டு அப்படியே போய் எல்லாம் பசிட்டு பார்த்துக்கிட்டு போது திடீர்னு ஒரு பெரிய வெள்ளை வந்து எல்லாம் அடிச்சுட்டு போய் காப்பாற்ற முயற்சிமுன்னா ஒரு குழந்தைய கூட காப்பாற்ற முடியும் ஏழு குழந்தைய அடிச்சிட்டு போயிடுச்சு அழுதுகிட்டு உட்காந்துருந்தேன் நீ எழுப்புற அது உண்மையா இது உண்மையான்னு தெரியல இது கனவா அது கனவான்னு தெரியல இந்த குழந்தை இறந்தது கலகுருதான் அந்த குழந்தை இறதுக்கு கலகுதான்னு சொல்லுவான் ஏன்னா அப்படி இருக்குது கனவு காங்கும் அது உண்மை மாதிரிதான் இருக்கும் விழிச்ச பிறகு அது பொய்யாயிரு அது மாதிரி இந்த உலகத்தில் இப்போ பார்க்குற விஷயங்களுமே அதில் ஒரு ரெண்டு வித்தியாசம் இருக்குது கனவு முடிஞ்சவுன்னா அந்த நிகழ்ச்சியே கண்ணில் தெரியாது அந்த சம்பவமே ஓடி போயிடும் மறைஞ்சி போயிடும் நனவில் எப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான் ஆனால் என்ன ஆகும்னு சொன்னால் ஞானம் வந்த பிறகு இது அப்படியே இருக்கும் வெளிப்பு நான் இது உண்மையிலே இல்லைங்கிற புத்தி வந்துடும் எப்படி கனவுன்னு தெரிஞ்சுக்கிட்டோமோ அது மாதிரி இதுவும் தெரிய ஆரம்பிக்க அது பின்னாடி இப்போ என்ன சொல்கிறாருன்னா கனவு வேறு வெளிப்பு வேற இந்த கனவுலையும் பல பொருளை பார்க்குறோம் அந்த பார்க்குற ஆள் நான் வேறையாக இருக்கேன் அந்த அறிவு ஒன்றா இருக்குது ஒன்றா இருக்கிறதுனாலதான் விழிச்ச பிறகு வந்து என்ன சொல்கிறான் இதெல்லாம் பார்த்தேன் கனவுல அவன் வந்தான் இவன் வந்தான் இங்கே போனேன் அங்கே போனேன் அந்த அந்த அறிவு ஏக்கம் அப்படிங்கிறார் கனவில் வந்த அறிவும் ஒன்றாகவே இருக்கிறது இந்த விழிப்பில் இருக்கக்கூடிய பொருள்களுக்கு பேர் இது உண்மையாக இருக்குது இதுக்கு பேர் வியாபகாரிக சத்தியம்னு சொல்லுவாங்க இது எல்லாருக்கும் உண்மையாக இருந்தால் வியாபகாரிக சத்தியம் கனவுல இருக்குது அதுவும் கனவு காங்கும்போது உண்மையாக இருக்குது அதுக்கு பேர் பிராதிபாசிக சத்தியம் எனக்கு மட்டும் உண்மை மற்றவங்களுக்கு உண்மை கிடையாது அதுக்கு பேர் பிராதிபாசிக சத்தியம் எனக்கு மட்டும் உண்மை விழித்தவுடன் காட்சியிலிருந்தே மறைந்து விட்டால் அதுக்கு பேர் பிராதிபாசிக சத்தியம் அதுவும் சத்தியம் தான் கனவுல நான் பசியோடு இருந்திருக்கேன் கனவுல வந்த உணவு அந்த பசியை நீக்கியிருக்கு கனவை இருந்த துக்கத்தை அந்த பசியை அந்த உணவு நீக்கிருக்கு அதுவும் சத்தியம் எப்படி சத்தியம் நான் விழிச்ச பிறகு போகிறதுனால பிராதிபாசிக சத்தியம் விழிப்பு நிலையில் எனக்கும் உண்மையாக இருக்குது எல்லாருக்கும் உண்மையாக இருக்குது அது விவகாரம் வியவகாரிக சத்தியம் இன்னொன்று இருக்குது சம்வித் இந்த எல்லாத்தையும் பார்க்குற அறிவு இருக்கு சம்பத் உணர்வு உள்ள இது பாரமார்த்திக சத்தியம் கனவு போனாலும் இந்த விழிப்பு நிலை போனாலும் அது அழியாது அது மாறாமல் இருக்கும் அதனாலதான் நான் மரணமற்றவன் அப்படிங்கிற என்னைக்கு நம்மளுக்கு அழிவு கிடையாது ஆத்மா அழியாதுன்னு சொல்றேன் பார்த்தீங்களா ஆத்மாவிலுடைய சித் அந்த உணர்வு என்றும் மாறாமல் அழியாமல் இருக்கும் அதற்கு பேர் பாரமார்த்திக சத்தியம் வியவகாரிக சத்தியம் பிரதி பிரதிபாசிக சத்தியம் பாரமார்த்திக சத்தியம் சொல்லி மூணு சத்தியங்கள் இருக்கின்றன ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம் இங்கே விழிப்பு நிலையில் பார்த்த மூன்று விஷயங்கள் விஷயங்கள் பல விஷயங்களுக்கு வேறாக நான் இருக்கின்றேன் அந்த நான் ஒரே ஒருவனாக இருக்கின்றேன் அதே மாதிரிதான் கனவுலையும் விஷயங்கள் பல பார்ப்பவன் அதற்கு வேறாக இருக்கின்றேன் அங்கேயும் ஒரே ஒரு அறிவு தான் இருக்கிறது கனவில் அறியப்படுகின்ற பொருள்கள் ஸ்திரமாக இல்லை விழிப்பில் அறியப்படுகின்ற பொருள்கள் ஸ்திரமாக இருக்கிறது ஆகவே அது வேறு இது வேறு அப்படிங்கிற கருத்தை மட்டும் சொல்கிறாரு அடுத்த சுலோகத்தில் உறக்கத்தை சொல்லி ரெண்டையும் ஜாயின் பண்ணுவார் மூணியும் அது அங்கே பார்க்கலாம் இப்போ சுலோகத்துக்கு அர்த்தத்தின் ஒரு விட பார்த்துடலாம் ததா ஸ்வப்னே அத்திர வேத்தியம் தூ முதல் வரி ததா ஸ்வப்னே அவ்விதமே கனவிலும் ஏன் அவ்வித ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார் அவ்விதமே கனவிலும்னா முதல் சுலோகத்தில் விழிப்பு நிலையை பார்த்தார் அதில் என்னென்னலாம் சொன்னாரோ அந்த கனவு அப்படியே எடுத்துக்க அங்கே என்ன எடுத்தார் விஷயம் வேற நான் வேற விஷயம் பல நான் பார்க்கறேன் ஒரே ஆள் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரிதான் கனவுளும் எடுத்துக்கங்கிறார் து ஆனால் இந்த தூன்னு ஒரு வார்த்தை து ஆனால் அத்த இங்கு கனவில் வேத்தியம் வேத்தியம்னா அறியப்படுகின்ற பொருள்கள் ஸ்திரமாக இல்லை உறுதியாக இல்லை போய்விடுகிறது அழிந்து விடுகிறது ஜாக்கரே ஜாக்கிரத்த அவஸ்தையில் ஆனால் வெளிப்பு நிலையில் அறியப்படுகின்ற பொருள்கள் ஸ்திரம் ஸ்திரமாக இருக்கிறது கடைசி வார்த்தை ஸ்திரம் இது நாஸ்திரம் அது ஸ்திரம் ஸ்வப்னையில் கனவுல எந்த பொருளும் ஸ்திரமா இல்லை விழிப்பு நிலையில் ஸ்திரமாக இருக்கு இரண்டாவது வரி தத் பேதோ தயோகோ தத் பேத அதயோகோன்னு பிரிக்க அதகன்னா ஆகவே தத் தத் தயோகோ அந்த இரண்டுக்கும் கனவு விழிப்பு ஆகிய இரண்டுக்கும் பேதக பேதம் இருக்கின்றது தயோகோ கனவு விழிப்பு ஆகிய இரண்டு அவஸ்தைகளுக்கும் ஏக ரூபா ஒன்றாகவே இருந்து கொண்டு இருக்கின்ற சம்வெத் இந்த அறிவானது நபித்தியதே வேறுபடுவதில்லை கனவில் பார்த்த அறிவும் விழிப்பில் பார்த்த அறிவும் வேறல்ல ஒரே அறிவுதான் என்று சொல்லுகின்றார் நாம் ஜாக்கிரத்த அவஸ்தையில் பார்த்த மூன்று விஷயங்கள் எவ்விதமோ அவ்விதமே கனவிலும் வருகின்றது ஆனால் இங்கு கனவில் அறியப்படுகின்ற பொருள்கள் ஸ்திரமாக இல்லை விழி விழிப்பில் அறியப்படுகின்ற பொருள்கள் ஸ்திரமாக இருக்கின்றது ஆகவே கனவு விழிப்பு ஆகிய அந்த இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கின்றது கனவு விழிப்பு ஆகிய இரண்டு அவஸ்தைகளுக்கு உள்ளும் ஒன்றாகவே இருந்து கொண்டிருக்கின்ற அறிவானது வேறுபடுவது இல்லை இது சுலோகத்தினுடைய கருத்து இது மூணாவது நாலாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் நீ அடுத்த வகுப்பில் அஞ்சாவது ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்க்கலாம்